ீிாமூர் சுந்திரைபாயம்ூத்திரம் ஷங்கைத்தம்வதுமக்கண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதே ஷா த்தமே யிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபிய प्रत्यगर्थो சர்ோப்பலவரோமய மமாணச்சுஸ் அலமிந்திர மாம்மையா மாக்கணம் மே அஸ் தமே संतु संतु ओम शांति शांति शांति எவுபுர்மாயி சந்தூ கனிதிம் மன கேன பிரணமாக பிரைதியு கனேஷி தா வாச்சம் வதந்தீஸ் கபுதேவோயுனோத்தோத்தம் மனசோ மனோஹ வாசம் சபு பிராணிய பிரண சுஷச்சுரீராம்தான் துர்ச்சி நோமோ நமோ ந எதை ததனு சிஷியாத் நேற்றுக்கு இன்னொரு மந்திரம் சேர்த்து படிச்சுட்டேன் அந்த புஸ்தத்தில் அப்படி இருந்ததுனால இந்த மூணாவது மந்திரத்தோடைய நிறுத்திக்கிறேன் உபநிஷத் தொடங்கும் பொழுது புத்திசாலியான ஒரு சிஷ்யனால் கேள்வி கேட்கப்படுகிறது ரொம்ப விவேக்கி அவன்கிறது மறக்கப்படாது நாம சாதாரண ஜனங்களுக்கு உடம்பு மனசு ஜடம்னே தெரியாது உடம்பு மனது ஜடம்ங்கிற ஒரு ஞானம் இருக்கிறதே விசேஷம் ஆக அவனுக்கு இந்த சரீரத்துக்கு வத்திரிகமாக ஒரு வஸ்து இருக்கணும் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் அந்த அடிப்படையில் தான் அவன் கேள்வி கேட்குறான் இந்த மந்திரங்களெல்லாம் நிறைய நம்ம படிச்சுட்டே இருந்தால் சில ரொம்ப காலம் படிச்சுட்டே இருந்தால் நியாயமான கேள்விகள்லாம் நிறைய வரும் இது ஆத்மாவை பற்றின கேள்வியாக பிரம்மத்தை பற்றின கேள்வியான்லாம் வரும் மற்ற சித்தாந்தங்களெல்லாம் படித்தா தான் அதெல்லாம் வரும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்கள் மற்ற சித்தாந்தங்களையெல்லாம் படிச்சிருந்தால் தான் இந்த கேள்வியெல்லாம் சரியாக வரும் இல்லாட்டி கேள்வி வராது அது மாத்திரமில்லை இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் நிறைய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஆக வி உபனிஷத்துக்களில் நிறைய ஒரு பரிச்சயம் இருந்தால் தான் இந்த மந்திரங்களுடைய ஆழமான பொருளெல்லாம் விளங்கி கொள்ள முடிகிறது இப்போ இவனுடைய கேள்வி ஆத்மாவை பத்தினதா பிரம்மத்தை பத்தினதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்க கேட்டோமான ஆத்மாவை பத்தின்னு சொன்னால் அது ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணி கொண்டு போகணும் இது பிரம்மத்தை பத்தினதா அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு விதமாக வியாக்கியானம் பண்ணணும் நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் நேரடியாகவே பதில் சொல்லிடுறோம் ஆகவே வேத பூர்வ பாகத்துக்கே ஜீவாத்ம ஜானம் வேணும் ஜீவாத் வேதபூர்வ பாகத்துக்கே துவைத சித்தாந்தத்துக்கே ஜீவாத்ம ஜானம் அவசியம் அது ஞாயம் வச்சுக்கோங்க துவைத சித்தாந்தப்படியே இந்த சரீரம் மனசெல்லாம் ஜடந்தான் அத்வைத சித்தாந்தப்படி மாத்திரம் இல்லை ஜடந்தான் ஆனால் சத்தியம் அங்கதான் தான் சிக்கல் ஜடம் சத்தியம் அது அப்புறம் நம்ம அதனுடைய ஆழத்தையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஆக துவைத சித்தாந்தப்படியே இது ஜடந்தான் மனசும் புத்தியும் உடம்பும் ஜடந்தான் ஆனால் சைத்தன்யம் இருக்குது ஆனால் பின்ன பின்ன சைத்தன்யம் அதை நானாத்மவாதம் ஜீவாத்மவாதம் ஜீவாதம் நானாஜீவாதம்னா நிறைய ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அது ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கெல்லாம் எப்படி சரி வரும் வராதுங்கிறதெல்லாம் பின்னால் பார்க்குறோம் நம்மளும் அதை வந்து வியாபாரிக திருஷ்டியில் சிதாபாசன்னு ஒத்துணப் போகிறோம் அவர்களுக்கு சிதாபாசன் சித்து பேதமெல்லாம் கிடையாது அவர்களுக்கெல்லாம் நிறைய சித்து அனந்த சித்து பின்ன பின்ன சித்து இதெல்லாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சுன்னு தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் காரணம் இல்லை ஆக நான் நம்ம என்ன பண்ணுறோம் இதை ஐக்கியமாகவே சொல்கிறோம் ஆரம்பத்திலேருந்து இது ஐக்கியமாக சொல்கிறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஒரு வகுப்பில் இது சொல்லவும் சொன்னேன் இதுக்கு முன்னாடி வகுப்பில் சொல்லவும் சொன்னேன் ஆக அது வந்து ஈஸ்வரனை வந்து மகா சித்து ஜீவனை வந்து அல்ப சித்து அப்படின்னுலாம் சொல்கிற பழக்கம் இருக்குது ஆனால் இப்போ இங்கே உபநேஷத்தில் நாம் எப்படி படிச்சுன்ட்ருக்கோம் நேராக பிரம்மனுக்கு போயிடுறோம் ஆக இதில் சில கேள்வியெல்லாம் கேட்டால் தான் பிரம்மனுக்கு போக முடியும் கேள்வி வந்து கேனை இஷித்தம்ங்கிறதே இச்சாங்கிற அர்த்தம் எடுத்துண்டு அப்புறம் சாநித்தியம்னு சொல்லிட்டோம் ஆஹா இச்சேன்னு சொன்னால் அந்த இச்சைங்கிறது வந்து அது ஆத்ம தர்மமாக அந்தகரண தர்மமாகங்கிறது ஒரு கேள்வி கேன இஷித்தம் சும்மா நான் கேள்வி வைக்கிறேன் நான் அத்தனைக்கு பதில் சொல்ல போகிறதில்லை சும்மா சொல்லி வைக்க போகிறேன் பதில் சொல்லுவேன் எப்போ தேவையோ அப்போ சொல்லுவேன் இப்போ கேன இஷித்தம் இஷித்தம்ங்கிற சப்தத்துக்கு ஆபீக்ணியம் கதி இச்சான்னு மூணு அர்த்தம் இருக்கு அதெல்லாம் நான் இப்போ இங்கே வியாக்கியானம் பண்ண போகிறதுல அர்த்தம் தான் சங்கராச்சாரியர் எடுத்துக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் சாநித்தியம்னு எடுத்துட்றோம் காம சங்கல்பா விசிகித்ஸா சர்வம் மன ஏவ அப்படின்னு வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்கு எல்லாம் மனசு தான் ஆத்மாவுக்கு எந்த குணமும் ஆசைங்கிற குணம் ஆத்மாவுக்கு கிடையாது ஆசைங்கிற குணம் மனசை சேர்ந்ததே தவிர ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது அது மனசோட தன்னை சேர்த்துக்கிறதுனால அது ஆத்மாவோடு தான் மாறுறது அதுக்கு காரணம் அஜானம் மாயை இதெல்லாம் காரணமாக சொல்லுவோம் இப்போ சிஷியன் கேள்வி என்னென்னா இது ஆத்மாவை பற்றின கேள்வி பதில் எப்படி இருக்குன்னா அது நேர சொல்ல மாட்டேங்கிறார் பதிலை ஏன் நேர பதில் சொல்லலைன்னா அது உணர்வு அப்படின்னு சொல்லிட்டாலும் எந்த சொல்ல சொன்னாலும் அவன் வந்து அதை தனக்கு வேற நினைக்க ஆரம்பிச்சுடுவான் அல்லது அது அப்படின்னு சொன்னால் உடம்பையே கூட நினச்சிக்கக்கூடும் உடம்பு மனதையே கூட நினச்சிக்கக்கூடும் ஆக காதுக்கு காதுன்னு சொன்னால் கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு சொல்கிற போது கொஞ்சம் யோசித்து தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஆக சிந்தித்து புரிஞ்சுக்கட்டும் இது எந்த வகையிலையும் நம்ம எப்படி சொன்னாலும் இது கம்யூனிகேஷனில் சிரமம் வரும் ஏற்படும் புரிய வைக்கிறது கடினம் இன்னும் அடுத்த மந்திரத்தில் தெரிய போகிறது ஆகையினால் இது புரிய வைக்கிறது கடினங்கிற காரணத்தினால குரு வந்து நேரடியாக உபதேசம் பண்ணாமல் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ என்ன நான் பார்க்க முடியாது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்னை நான் அறியப்படு பொருளாக அறிய முடியாது என்னை நான் அறியப்பொருள் பொருளாக அறிய வேண்டிய அவசியமில்லை என்னை நான் அறியப்படும் பொருளாக அறிவதற்கு நான் முயற்சி செய்யக்கூடாது மூணு விஷயம் என்னை அறியப்படு பொருளாக நான் அறிய முடியாது என்னை அறியப்படு பொருளாக அறிய முடியாது நான் அறியப்படு பொருளாக இல்லை அறியப்பொருள் பொருளாக அறிய முடியாது அறியப்படும் பொருளாக அறிவதற்கு முயற்சியை செய்யக்கூடாது செய்கிறது பைத்தியகாரத்தனம் என் கண்ணாலேயே என் கண்ணை பார்க்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறது புத்திசாலித்தனமா என் கண்ணாலே என் கண்ணை பார்க்கறது என் கண்ணை பிடுங்கி வேணால் பார்க்கலாம் பார்க்கணுன்னா இங்கே ஒரு கண்ணு வேணும் என் கண்ணை பிடுங்கி பார்க்குறேன்னு வச்சோம் என் கண்ணுக்கு பின்னால் இருந்து என் கண்ணை எப்படி பார்க்க முடியும் இந்த கண்ணுக்கு பின்னால் நான் இருக்க முடியுமா கண்ணோடு சேர்ந்து தான் நான் இருக்கேன் கண்ணை பிடுங்கி இந்த பக்கம் வச்சுன்னு பார்க்கணுன்னா இங்கே இன்னொரு கண் வேணும் அந்த கண்ணை பார்க்கறது அப்போ இந்த கண்ணை நான் பார்க்கறதுக்கு இந்த கண்ணை நான் இந்த கண்ணால் இந்த கண்ணை நான் பார்க்க முடியுமா முடியாது இந்த கண்ணாலும் இந்த கண்ணை பார்க்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறது புத்திசாலித்தனமா நடக்கிற காரியமா தேவையா இஸ் இட் நெசஸரி தேவையான்னு அது மாதிரி என்னை நான் அறிய முடியாது என்னை நான் அறிய தேவையில்லை என்னை நான் அறிய முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நான் இல்லை என்றால் காதோடு நான் மனதின் வாயிலாக காதோடு தொடர்பு கொள்ளவில்லை என்றால் காதின் செயல் எதுவும் நிகழாது அது மாதிரி தான் கண்ணு மூக்கு நாக்கு தோல் உடம்பு எல்லாமே அப்படி தான் தத்துவம் இதை தெரிந்து கொண்டு இந்த கண்காது மூக்கு நான்கிற அபிமானத்தை விட்டுவிட்டு இந்த உடல் பற்றிலிருந்து விடுபட்டு இந்த பிராரப்தம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் தீர்ற வரைக்கும் திரி தீர்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் முடிஞ்சதுன்னு ஓம் தத் பூர்த்தி செய்தார் அமிர்தாக பவந்தி ஜீவன் முக்தி விதேகமுக்தி அடையறான்னு பலனை சொல்லிட்டார் ஆக ஸ்ரோத்ரஸோத்ரம்னு சொன்னார் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டார் அதிமுச்சிய தீரா பிரேத்திய அமிர இது ரொம்ப முக்கியம் ஃபலன் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் ஞான ஃபலன் சொல்லப்பட்டிருக்கு அவங்க கேட்டது தேவஜானம் தேவஜானம்னா என்ன அர்த்தம் சைத்தன்ய ஜானம் ஏன்னா ஜடமர் அச்சேதன தத்துவம் இதெல்லாம் அச்சேதனம் இதுக்கு இந்த அச்சேத்தனம் இயங்கிறதுக்கு ஒரு சேத்தனம் இருக்கணும் அந்த சேத்தனம் யாரு அப்படின்னு தானே கேள்வி கவுதேவோ யுனக்தி அது சேதன தத்துவமாக இருக்கணும் ஒரு இந்த கட்டடத்தை பார்த்தோம்னா இதை கட்டினவனு ஒருத்தன் அறிவு அறிவு அறிவுக்காரணம் ஒன்று இருக்கத்தானே வேணும் ஒருத்தன் திட்டம் போடாமையே அதை கட்டியிருக்கான் அப்போ நாம் அதை வந்து அனுமானம் பண்ணுறோம் அப்போ என்னிடத்துலயே என் உடம்பு மனசு புத்தி எல்லாம் இயங்குகிற விதம் பார்த்தா உண அதுக்கு தத்துவம் இருக்கணும் அந்த சேதன தத்துவம் யாருன்னு கேட்குறான் அந்த சேதன தத்துவம் நீயேன்னு சொன்னால் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல அது சேதனம்னு சொன்னால் அவன் சேதனத்தை எப்படி சிந்திப்பான் அது தெரியாது அந்த சேதனம் சேதனம்னா உணர்வு உணர்வை அவன் எவ்வாறு எண்ணிக்கொள்வான் உணர்வே நான் உணர்வே நான் என் அதாவது என் உணர்வாகிய என்னை உணர முடியாது உணரத் தேவையில்லை உணர முயற்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு புரிஞ்சுண்டால் போறும் இதுதான் முக்கியம் உணர முடியாது உணர முயற்சி செய்யக்கூடாது உணரத் தேவையில்லை ஏன்னா உணர்வாக என்ன அடையணும்னா தானே தேவைப்படணும் உணர்வே உணர்வை எப்படி அடையிறது இது உள்ளத்தில் புரிஞ்சுக்கிறோம் மனசில் இந்த தத்துவத்தை புரிந்து பலன் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் பலன்தான் பலனை வச்சுருந்தால் இனிமேலாம் பேச வேண்டிய வரும் பிரயோஜனம் இருக்குது என்ன பிரயோஜனம் அமிர்தத்வப் பிராப்திஹி அமிர்தத்துவ பிராப்திஹி பிரயோஜனம் தேவஜானேன ஷரீரவிய ஆத்ம சைத்தன்ய ஜானேன அமிர்தத்வப் பிராப்திஹி இந்த உடம்புக்கு வேறாக ஒரே ஒரு தத்துவம் உடம்பையெல்லாம் வியாபித்து உடம்புக்கு வேறாக உடம்பின் வரையறைக்கு உட்படாததாக நான் இருக்கிறேன் என்கின்ற உண்மையை உணர்ந்து அழிகின்ற மாறுகின்ற உடலோடு மனதோடு என்னை இணைத்து கொள்ளாமல் இருப்பதே அமிர்தத்துவம் என்னை நான் சேர்த்துக்கவே மாட்டேன் எல்லாம் மாறிகிட்டே இருக்கு மாறின் இருக்கிற உடம்பு மாறின் இருக்கிற மனசோட என்ன சேர்த்துக்கவே மாட்டேன் அதோட தர்மத்தை எல்லாம் என் மேலே ஏற்றிக்க மாட்டேன் அறிவு அதாவது புத்தியோடய தர்மத்தை என் பேரில் ஏற்றிக்க மாட்டேன் மனசோட தர்மத்தை என் பேரில் ஏற்றிக்க மாட்டேன் அது அதோடது அதெல்லாம் மாயிக்கம் மாயிக்கம்னா என்ன மாயை மாயினுடைய படைப்பு ஆக யாரெல்லாம் வந்து இண்டிவிஜுவாலிட்டியோடு இருக்கானோ அவனெல்லாம் மாயைக்குள்ளே மாட்டின் இருக்கான் யாரெல்லாம் தன்னை தனியாக நினைக்கிறானோ அவன் மாயைக்கு மாயையில் மயங்கி இருக்கிறான் யாரெல்லாம் தன்னுணர்வை மதிப்பதில்லையோ அது எவ்வளோ உயர்ந்ததா என்ன தாழ்ந்ததா இருந்தான்னு ரெண்டும் கட்டானா இருந்தான் அது ஏற்றத்தாள் உடைய இந்த உடல் ஏற்றத்தாள் உடைய இந்த மனம் புத்தி இவைகளோடு என்னை நான் ஒருபொழுதும் இணைத்து கொள்ள மாட்டேன் அது எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தான்னா ரஷ்யனாக இருந்தான்னா அமெரிக்கனாக இந்த ஞானம் அவனுக்கு வந்துவிடுத்துன்னா அவனுக்கு நான் ரஷ்யன் இல்லைன்னு விடுவான் நான் ரஷ்யனும் இல்லை அமெரிக்கனும் இல்லை இந்தியனும் இல்லை ஹிந்துவும் இல்லை முஸ்லீமும் இல்லை கிறிஸ்டியனும் இல்லை பிராமணனும் இல்லை க்ஷத்ரியனும் இல்லை சண்டாளனும் இல்லை பஞ்சமனும் இல்லை நித்த சுத்த புத்த சச்சிதானந்த பிரம்மம் பிரம்மைவ அகமஸ்மி ஆக எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எல்லாருடைய குணங்களும் வாஸ்தவம் கிடையாது என்ன ஒருத்தன் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது உண்மை இல்லை நாம் பெருமைப்பட்டுக்கிறதும் உண்மை இல்லை சிறுமைப்பட்டுக்கிறதும் உண்மை இல்லைன்னா இதை விட எப்படி இருக்க முடியும் இதை விட சர்வதோ சர்வ அனர்த்த நிவர்த்தி எப்படி ஏற்பட முடியும் அதனால்தான் சங்கராச்சாரிய சொல்றார் அஸ்யாக அனர்த்தஹேத்தோகோ பிரகாணாய இந்த கற்பனையை அடியோடு அழிப்பதற்காகவே சர்வே வேதாந்தாக ஆரப்பியே எல்லா வேதாந்த சாஸ்திரங்களும் ஆரம்பிக்கப்படுகின்றன அப்படின்னு தொடங்குகிறார் பிரம்மசூத்திரத்தை தொடங்குகிற போது எல்லாம் விவகாரம்தான் இந்த ரெண்டு வச்சுன்னு இருக்கோம் அத்வைத சித்தாந்தத்தில் இது நீங்கள் மறக்கப்படாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிறைய கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில் இந்த ஒரு பதில் எல்லா கேள்விக்கும் பதிலாகிடும் இதெல்லாம் நம்ம படிச்சுன்னு இருக்கோம் படிக்கிறது படிக்கிறது என்ன அத்வைதம் விவகாரம் முழுக்க என்ன இருக்கிறது துவைதந்தான் அதுதான் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் வியாபாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம்னு ரெண்டு வச்சுன்னு இருக்கோம் அதை எப்போது அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும் வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் வியாபகாரிக சத்தியம்னு சொன்னால் ரிலேட்டிவ் ரியல் மேலெழுந்த வாரியான உண்மை பாரமார்த்திக சத்தியம்னா ஆழமான உண்மை இல்லாட்டி இது ஒரு வகையில் உண்மை இப்பெல்லாம் நாமெல்லாம் வகுப்பு நடந்துட்டுருக்கிறது உண்மையாக பொய்யான்னா சீமிங்லி ரியல் மேலெழுந்த வாரியான உண்மை ஆழமான உண்மை என்னான்னா படிக்கிறதெல்லாம் ஸ்வப்னம்னா இதெல்லாம் ஸ்வப்னம் தீர்கஸ்வப்னம் அதுக்கு தான் தினம் ஒரு ஸ்லோகம் தட்சிணாமூர்த்திக்கிட்ட சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்னா இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் காரணம் என்ன காரியம் என்ன எல்லாம் பார்த்துட்டுருக்கோம் இதெல்லாம் காரியம் மரம் காரியம் வெத காரணம் அப்பா காரணம் குழந்த காரியம் இந்த படைப்பு காரியம் கடவுள் காரணம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இவர் முதலாளி இவன் தொழிலாளி இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படி பார்த்துருக்கோம் அப்புறம் இவன் சிஷ்யன் இவர் குரு காரிய காரண பேத அப்புறம் வந்து சுவாமி பிரித்திய அப்புறம் வந்து என்னென்ன குரு சிஷியன் ஆச்சாரியன் சிஷ்யன் இது சொப்பனத்துலேயும் இப்படி தான் இருக்குது கனவுலேயும் இதெல்லாம் வருது அப்பா அம்மா குழந்த சொந்தக்காரங்க ஜாதி எல்லாம் இதுலேயும் கனவுலேயும் இருக்குது விழிப்புணர்லையும் விவகாரத்தில் இதெல்லாம் இருக்குது அதனால ஆனால் இது என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் மாயா பரிபிரமஹா குரு சிஷிய சம்பந்தம் ஏன் வச்சுக்கோங்க சொல்கிறோம் தட்சிணாமூர்த்திக்கிட்ட விஸ்வம் பஷத்தி காரியாரணத்தி விஷ்வம் பாரியக்காரணையான் பக்தன் அப்படின்னு ஸ்வமீசம்பிஷ் ஆச்சாரியத்தையா சிஷியன் ஆச்சாரியன் குருசிஷ் அப்புறம் பித்திரு புத்திராதி அப்பா பிள்ளை அம்மா எல்லாம் அப்பா அம்மா புத்தாதி आत्मना आत्मना अपा अम्मा अक्का ஆமன அப்ா அம்மா அக்கா அண்ணா தங்க தங்க தம்பி ஆமன ஜாதிவா பசியாக ஜாங்க விஷம் பசிய விஷ்வ காரியக்கணையம் பமீசம்ப ஷிஷ் ஆச்சாரியத்தையா விஷம் பசியா பித்திருத்தாதி ஆமனத்த விஷம் பசியா ஸ்வம் பசியா ஜாக்கிரி விஷ் பசிய கதம் பசியா மாயா பரிதா மாயில மயங்கி போய் இந்த வேற்றுமையை பார்க்குறாங்க माया பரிபிராமி சப்னை ஜதி வாஷ புருஷோ மாயா பரி பசிய அப்படின்னு உபதேசம் பண்ணவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி तस्मै श्री குருமூர்த்தையே தஷிணாமூர்த்தையே இது நம அஸ் அந்த தட்சிணாமூர்த்திக்கு இந்த நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படி பண்ணுறோம் எதுக்கு சொன்னேன் வியாபாரிக சத்தியம் ரிலேட்டிவ் ரியாலிட்டிங்கிறோம் அப்சல்யூட் ரியாலிட்டி வேறு நம்ம வந்து அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றி இப்போ படிச்சுட்டுருக்கோம் அப்படி படிக்கிற போது விவகாரத்தை இருக்கிற கேள்வி கேட்கக்கூடாது லெவல் ஆங்கிளை மாறி மாற்றிடுவோம் எப்போ தெரியாது விவகாரத்தில் எப்போவுமே பகவான் பக்தி தர்மம் பேதம் அதுக்குள்ளே இருக்கிற மரியாதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுவோம் ஆனால் அதுக்கு அடிமையாக மாட்டோம் அதை உண்மையு நம்பிட மாட்டோம் அது அந்த உண்மைக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேலே அது உண்மை கிடையாது மாறுறதுனாலே அது உண்மை கிடையாது எது எது விகாரம் தது அனித்யம் எது அனித்தியம் தன் மித்யா அவ்வளோதான் எது மாறுகிறதோ அது அனித்யம் எது அனித்யமோ அது சத்தியம் இல்லை ஆகவே சத்தியம் இல்லாததுனால மித்யம் அப்படி வருவோம் அதுதான் என்னது என்னது அதுலேருந்து நம்ம அப்படியே கணக்கு போட்டு புரிஞ்சுன்னு வருவோம் எது மாறுகிறதோ அது நிலையற்றது எது நிலையற்றதோ அது உண்மையற்றது எது உண்மையற்றது உண்மை போன்று தெரிவது ஆனால் உண்மை இல்லை யான் வச்சுங்கோ ஃபிலாசபிங்கிறது யாரோ ஒருத்தன் சொன்னால் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போலன்னா பார்வையற்றவன் இல்லை இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போன்றது தத்துவம்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான் ஃபிலாசி வாட் இஸ் பிலாசபின்னா அப்படியே அர்த்தம் இல்லை பிரயோஜனம் இருக்குது நம்ம தேசத்தில் வந்து தத்துவசாஸ்திரம் ரொம்ப முக்கியம் தத்துவம் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டது ஹாபி இல்லை ஃபிலாசபி படிக்கிறதெல்லாம் உபனிஷத் படிக்கிறதெல்லாம் ஒரு ஹாபிக்காக படிக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு டைம் பாசிங் அதெல்லாம் கிடையாது எனக்கு மோட்ச சாதனம் எனக்கு மனசாந்தி சாதனம் இது நிம்மதிக்கான சாதனமே தவிர இது வந்து பொழுதுபோக்குக்காக ஹாபிக்காக படிக்கிறது இல்லை ஆக தீராக அப்படின்னு அதனால தான் படித்தோம் தீரர்கள் தான் இதை படிக்கிறார்கள் அமிர்தாக பவந்தி தீராக அதிமுச்சிய பிரேத்திய அஸ்மாத்து லோகாத்து பிரேத்திய அமிர்தாக பவந்தி பாரமார்த்திக திருஷ்டியில் அத்வைத்தம் வியாபாரிக திருஷ்டியில் நம்ம எல்லாம் சமத்தாக துவைத்திகளாக இருக்கும் கோணத்தில் நான் துவைத்தி உணர்வின் கோணத்தில் நான் அத்வைதி ஆக நான் பரமார்த்த சித்தாந்தம் பரமார்த்த தத்துவ திருஷ்டியில் நம்ம அத்வைதம் கரோ ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அத்வைத்தமே கிடையாது அத்வைத்தம் வந்து அது அவங்களால் ஒத்துக்க முடியல ஜீரணம் பண்ண முடியல இதிலேயே இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு அதை பற்றியெல்லாம் ஆனால் எனக்கு மனசில் அந்த சம்ஸ்காரம் நிறைய இருக்குது அதனால்தான் அடிக்கடி என்ன வந்துவிடுறது ஏன்னால் எப்போ பார்த்தாலும் நான் இந்த சித்தாந்தங்களை பார்த்துட்டே இருக்கேன் அதனால் சித்தாந்தத்தையும் இந்த பேத சித்தாந்தத்தையும் பேதாபேத சித்தாந்தத்தையும் அபேத சித்தாந்தத்தையும் அடிக்கடி இதாக படிச்சுட்டே இருக்கேன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய எனக்கு இருக்குது அதனால தான் வகுப்புகள் அது அதிகமாக வருது அது தவிர்க்க முடியாது ஏன்னா எப்போவுமே இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு அத்வைத சித்தாந்தத்தை பேசுகிற போது கம்பேர் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு வித்தவுட்டு துவைத சித்தாந்தம் கம்பேரிசன் அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணுறதும் கடினம் அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதும் கடினம் அதாவது ஜீவாத்மாவை பேசாமையே அத்வைதம் பேசுறதுங்கிறது ஒன்று இருக்குது ஜீவாத்மாவை பற்றி ரொம்ப பேசாமல் நேர பிரம்மனையே பேசுறது ஜீவாத்மாவை சொல்லிவிட்டு அது பரமாத்மாவுக்கும் பரமாத்மாவை சொல்லி அதுக்கப்புறம் பரமாத்மா ஜீவாத்மா ஈக்கியம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆஹா அந்த அதனால தான் ஆதிசங்கருடைய பாஷ்யங்கள் எல்லாமே அந்த பே தான் போயின்னு இருக்கு எந்த உபனிஷத்தை பார்த்தாலும் அந்த இது இருக்குது ஆஹா வந்து பிரம்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா ஆத்ம தத்துவத்தை இப்போ வேதபூர்வம் ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதா இல்லையா வேதபூர்வம் வந்து சரீரத்தை பார்த்து உபதேசம் பண்ணுறதா ஆத்மாவை பார்த்து உபதேசம் பண்ணுறதா எந்த உபதேசமும் உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் ஓதுவாரே இன்னைக்குட வந்தது ஒரு குரல் திருக்குறள் வந்தது தினசரி தியானத்தில் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு உயிர்க்கு உயிர்க்கு காக்க பொருளா அடக்கத்தை அதாவது பணிவை இந்த இடத்துல சகிப்புத்தன்மை அர்த்தம் பண்ணியிருக்கார் சித் சுவாமி ஆனால் அடக்கத்தை அடக்கத்தை ஒரு ஒரு பொருளாக நினச்சி உயர்ந்த பொருளாக நினச்சி காப்பாற்றுங்கிறார் பணிவை ஒரு உயர்ந்த பொருளாக கருதி பாதுகாப்பாயாக நீ பணிவாக இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில் மேன்மை வரும்னு அந்த குரல் சொல்கிறது உயிர்க்கு அந்த அந்த அந்த குணத்தினால வரக்கூடிய நன்மை அதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு அதை காட்டிலும் உயிர்க்கு ஆக்கத்தைத் தருவது ஆக்கம்னா இன்பத்தை ஆக்கித் தருவது ஆக்கம் திருக்குறளில் ஆக்கங்கிற சொல் நிறைய வருது அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை இந்த ரெண்டையும் நான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் நான் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த இவ இங்கே உபநிஷத்தை என்ன பண்ணுறது நான் நேரடியாக பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணிவிடுறது ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணிவிடுது வேத பூர்வத்தில் கர்மகாண்ட பாகங்கள்லாம் வேதாந்தம் நிறைய வருது அதாவது வேதாந்தம் வந்து வேதத்தோட கடைசியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேதத்துக்கு நடுவில் நிறைய வருது எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சாய்னாச்சாரியார் அழகாக எடுத்து நிறைய சொல்கிறார் சுவர்ணங் கர்மம் இது வந்து ஹோமத்தில் வருது ஒரு இடத்துல சுவர்ண்கர்மம் பரிவேத வேணம் இந்திரசியாத்மானம் தசதா சரந்தம் தசதான்னா பத்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் சரந்தம் அந்த பிரவிஷ்டாஸ்தனாம் ஏன்னா வேதபூர்வத்துக்கே ஜீவாத்ம தத்துவ ஜானம் வேணும் அப்புறம்தான் வேதாந்தம் வேதாந்தத்தில் வந்து ஈஸ்வரத்தம் அப்படி வச்சுருக்கும் ஈஸ்வரத்தம் பிரம்ம தத்துவம் சரி இப்போ அர்த்தம் பார்க்குற போது இப்போ கடைசியாக பார்த்தது என்னதுன்னா அது வந்து வாக்கால் விளக்க முடியாது மனசு கண்ணுக்கு கண்ணால் அதை பார்க்க முடியாது கண்ணுக்கு விஷயம் இல்லை இது மருந்துடாதீங்க உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியாது உணர்வை உணரப்படு பொருளாக உணர்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது உணர்வை உணரப்படு பொருளாக உணர தேவையில்லை உணர்வாகவே இருப்பதால் எத்தனை தடவை இருந்தாலும் திரும்ப திரும்ப படித்து தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லை உள்ளே வெளியேங்கிறதை எது அறிகிறதோ அது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா உள்ளே வெளியேங்கிறது எது அறிகிறதோ இது உள்ளே இருக்கு அது வெளியில் இருக்குது அப்படின்னு ஒன்று அறியிறது அது உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா அது உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொல்லுவோம் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னா இங்கே இல்லையா இந்த உடம்புல வெளியில் இல்லையாது அதனால் தேக வத்திரிக்தகா தேக வியாபி உடலையும் உள்ளத்தையும் உள்ளரும் உள்ளத்திற்கும் வேறாகவும் உடலை வியாபித்தும் இருக்கிறது ஆழ்ந்த உறக்கத்தில் உடலோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது அதில் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் உடற்போடு தொடர்பு கொள்ளாதது போன்று இருக்கிறது அப்படி தான் ஏன்னா உடம்பு செயல்படலை உணர்வு ஒரு நாளும் செயல்படாது உணர்வில்லாமல் உடல் செயல்படாது உணர்வில்லாமல் உடல் செயல்படாது உணர்வும் தானாக செயல்படாது உணர்வு செயல்பட தேவையில்லை உணர்வுக்கு செயல் தேவையில்லை உடலுக்கு செயல் தேவைப்படுகிறது உடலின் செயல்கள் எதுவும் உணர்வை ஒருபொழுதும் ஒன்றும் செய்யாது ஆக இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு வந்து லௌக்கிகமாக இருக்கிற பிரச்சனையும் போயிடும் வியாதியை பற்றி நம்ம நமக்கு இருக்கிற நோயை பற்றியோ நமக்கு முதுமையை பற்றியோ நாம் கவலைப்பட மாட்டோம் அது உடம்போட தர்மம்னு விட்டுடுவோம் அப்புறம் இன்னொன்று இருக்குது மனசில் வந்து இருக்கிற குணங்களில் இருக்கிற தோஷங்கள் உடம்பில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற குணதோஷங்கள் இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அதோடு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் போயிடும் எனக்கு இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி உயர்வு மனப்பான்மையோ இப்படி இருக்குதுன்னு தாழ்வு மனப்பான்மையும் வராது ஏன்னா உடம்போடு என்ன நான் சேர்த்துக்கலை ஏன்னா இது மாறுறதுன்னு தெரிஞ்சதுனால இதோட நான் சேர்த்துக்கிற புத்தியை விட்டுவிட்டேன் படித்ததுனால படிக்காம இருந்தால் விட்டுருக்க மாட்டேன் படிக்காததினால ஜனங்களாக படிக்காத ஜனங்களாக எவ்வளோ தூரம் இந்த உடம்பினுடைய பற்று வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உடம்பினுடைய நோயை குறித்து மகி வருத்தப்படுகிறார்கள் இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த உடம்பினுடைய நிறத்தை குறித்து அழகை குறித்து கர்வப்படுகிறார்கள் அல்லது இதனுடைய இந்த நிறத்தை குறித்து அழகின்மையை குறித்து க வருத்தப்படுகிறார்கள் எல்லாம் உடம்போட ப்ராப்ளம் குட்டையாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் உள்ளியாக இருக்கேன் வியாதியோடு இருக்கேன் வியாதி இல்லாமல் இருக்கேன் என்னத்துக்கு இந்த அபிமானம் அது அப்படித்தானே இருக்கும் அது நீயே அதோடு சேர்த்துக்கிற உன்னே அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துவிட்டா மனசுக்குள்ள நான் எனக்கு இந்த நல்ல குணமெல்லாம் இருக்குது எனக்கு இந்த கெட்ட குணமெல்லாம் இருக்குது ஏந்தான் இந்த கெட்ட குணம் என்கிட்ட இருக்கோ தெரியலேன்னு மண்டையில் அடிச்சுக்கிறோம் இந்த குணமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறோம் இப்போ குணங்களோட அபிமானம் வச்சுக்கிறோம் அப்புறம் போராத்துக்கு சாஸ்திரம் வேறு சொல்லியிருக்கு என்னதுனா உனக்கு நிறைய ஜென்மாக இருக்குது நீ நிறைய பிறந்திருக்க இனிமேல் எத்தனை பிறக்க போறையோ தெரியாது நீ வந்து பாபி புண்ணியசாலி நீ புண்ணியவான் நீ பாப்பி அது சாஸ்திரத்தினாலே கிரியேட் பண்ணுது அது ஒரு இன்டிவிஜுவாலிட்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்குது ஜீவபுத்தி ஆஹா தேக புத்தி அப்புறம் மனசோட சேர்த்துக்கிறது குண புத்தி அப்புறம் ஜீவபுத்தி புண்ணிய பாப புத்தி எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு வகையில் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்குது இதிலருந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பரிபூர்ணம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு குறைதான் மிச்சம் எனக்கு நிறைவே வராது ஜீவ புத்தியிலையும் எனக்கு குறவு புத்தி வரும் குணத்தை பார்த்தாலும் எனக்கு குறை புத்தி தான் வரும் எனக்கு திருப்தி வராது ஜீவனுங்கிற ஆங்கிளில் என்ன பார்த்தா எனக்கு திருப்தி வராது சந்தோஷம் வராது அப்படியே சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப நேரம் நிற்காது உடம்போட புத்தியில் பார்த்தாலும் சந்தோஷம் நிற்காது இதுவே முடியாதுன்னா இதுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஷிப்போட கதி என்ன ஆ இத்தனையும் நீக்கிடுறது எல்லாத்துக்கும் ஜீவபுத்தி ஜீவபுத்தி மனசோட சேர்த்துக்கிறது அந்த சூக்மசரீர அபிமான புத்தி ஜீவபுத்தி சூக்மசரீர அபிமான புத்தி ஸ்தூல ஷரீர அபிமான புத்தி அப்புறம் என்னதுன்னா என்னது சம்பந்த அபிமான புத்தி ஜாதி அபிமான புத்தி மத அபிமான புத்தி பாஷா அபிமான புத்தி குல அபிமான புத்தி எல்லாம் சுகதுக்கம் கலந்தது இத்தனை அபிமான புத்தியிலையும் சுகதுக்கம் கலந்துருக்கு வெல்த்தில் எனக்கு திருப்தி இல்லை ஹெல்த்தில் எனக்கு திருப்தி இல்லை என்னோட வேல்யூஸில் எனக்கு திருப்தி இல்லை என்னோட புண்ணிய பாபத்தை நினச்சா பயமாக இருக்குது போன ஜென்மா என்ன வர்றது தெரியாதோ வருபதும் என்ன ஜென்மாக வரப்போகிறதோ தெரியாது இதெல்லாம் துவைத்திகளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஞான் வச்சுக்கோங்க துவைத்திகள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் ஆனால் அத்வைத்திகள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் நீ சமாளிக்க போகிறேன் உனக்கு மே உலகத்துக்காக ஜீவ புத்தியை வச்சுக்கோ ஆனால் உனக்காக உலகத்தில் விவகாரம் பண்ணுறத்துக்கு ஜீவ புத்தியை வச்சுக்கோ தர்மமாக வச்சுக்கோ ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் ஜீவ புத்தியும் விட்டுடும் பிரம்மபுத்தி நர்த்தம் அஹம்ம அஸ் உணர்வுக்கு புண்ணியமுும் இல்லை பாபமுும் இல்லை நாதே கசித் பாபம் நகம் விபு அஞ்ஞானே நிறம் ஜானம் தின முவ இறைவன் பொருள்ஷேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள்ஷேர் இருவினையும் ஷேரா இருவினை புண்ணியம் பாபம் இருள் ஷேர் இருவினை நான் ரெண்டாக வச்சுருக்கேன் அதுக்கு அர்த்தம் பரிமேலழகர் என்ன சொல்லியிருக்கார் இருவினைன்னா நன்மை அந்த நல்வினை தீவினை நல்வினை பயன் தீவினை பயன் புண்ணிய புண்ணிய பலன் பாப பலன் என்ன அந்த புகழ்னு வந்ததுனால நான் சும்மா ஒரு மீனிங் வச்சுருக்கேன் அது எந்த புஸ்தத்துலேயும் கிடையாது அதாவது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள்சேர் இருவினைன்னு சொன்னால் இகழ்ச்சி புகழ்ச்சி பாதிக்காதுன்னு சொல்லிவிட்டு இது எந்த புஸ்தகத்துலையும் கிடையாது இது சொந்த சாகித்யம் இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ நம்மை தாக்காது யாராவது நம்மளை இகழ்ந்தால் அதை ஒன்று அதை அதை ஒன்று அஃபெக்ட் பண்ணி ஐயோ என்னை பேசிவிட்டானே இப்படி சொல்லிவிட்டானே அப்படின்லாம் சோர்ந்து போக மாட்டேன் யாராவது புகழ்ந்துட்டானே ஆஹா புகழ்ந்துட்டானே இதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுப்போமா பாராட்டு விழா அதெல்லாம் நடக்காது பாராட்டு விழா வழக்கம் போல் இன்னொரு நமஸ்காரம் சுவாமிக்கு அவ்வளோதான் இத்தகைய புகழுக்குரிய உங்களுக்கு நாங்கள் அனைவரும் பாராட்டு விழா நடத்துகிறோன்னு இதுக்குன்னே ஒரு குரூப் இப்போ வேலை செய்கிறது பாராட்டு விழா நடத்துறதுக்குன்னே பாராட்டு விழா அவங்க அவங்க வீட்டுக்கு போவோம் நான் உங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்த போகிறேன் அப்படின்னு ஒன்னே அந்த பாராட்டு விழா ரொம்ப பிடிக்கும் அதுக்குன்னு ஒரு குரூப் அழையுது உங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள்லாம் அந்த சென்னையில் நிகழ்ச்சிகளெலாம் போய்ட்டு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளெலாம் போயிட்டு வரும்போது வாசலில் கார் கிட்டே வந்து நிற்போம் சார் நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை பற்றி பேப்பரில் போடுறோம் எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களா அம்மா எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா ஆள விடு நிறைய பேர் வருவோம் நானும் இதோட ஒரு அஞ்சாவது தினம் பார்த்துட்டேன் சென்னையில் தினம் நாரதுக்கான சபா முடிஞ்சோடனே ரெண்டு நாள் ஒரு தமிழகம் வருவான் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட பேசலைன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட வந்து பேசுவோம் சார் நாங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கோம் பேப்பரில் போடுறோம் அப்படிம்மா ஏ இது இப்படி கொடுக்குறதுக்கு ஆர்ட்ரு இருக்கிறதுனால தானே அப்படி வராவ இல்லாடி எனக்கு வராவ எல்லாம் பெய்டு நியூஸ் இல்லையா பெய்டு நியூஸ் பெய்டு நியூஸ் தான் நிறைய சரி மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் இப்போ என்னென்ன என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் மந்திரத்தை வச்சு தான் பேசுகிறோம் தத்திர சக்ஷு ந கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை அதிர்ஷ்யத்துவாத் நிறமற்றதால் அதற்கு நிறம் அதை கண்ணால் பார்க்க முடியாது சரி வாக்கு ந அதை வார்த்தையால் விளக்க முடியாது ஞானேந்திரியங்களால் அறிய முடியாதுன்னு அர்த்தம் அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் அவ்யக்தோயம் அச்சித்யோயம் அவிகாரியோயே இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள்லாம் கேட்டிருக்கலாம் சில பேர் இருபத்தி ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணா சொன்னார் இது இந்திரியங்களுக்கு புலப்படாது ஆஹ வியக்தம் அவ்வியம் இப்போ இப்போ இந்த உடம்பு வந்து சென்சியண்டாக இருக்கு உணர்வோடு இருக்கு இப்போ உணர்வோடு இருக்கிறது எல்லா உடம்பும் உணர்வோடு இருக்குது ஒவ்வொரு உடம்புலேயும் வந்து உணர்பவன் வேறையாக இருக்கான் ஞாபகம் உணர்வு எல்லா உடம்புலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு உடம்புலையும் இருக்கிற உணர்பவன் ஒருவனா உணர்பவன் பல உணர்வு ஒன்று இதை மறக்காதிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்பவனைத்தான் ஜீவாத்மாங்கிறாங்க உணர்வுதான் பிரம்மம் நான் உணர்பவனா உணர்வா அதுதான் முக்கியம் உணர்பவனா என்ன கருதிண்டா என்னத்தை உணர்றேன் நான் என் தலை விதியை உணர்றேன் என்னத்தை உணர்றேன் என் தலை விதியை உணர்றேன் நான் உணர்வை உணர்பவனா உணரப்படுபவைகளை உணர்பவனா அப்படின்னா உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை இல்லை என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள் உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை என்பதை எவ்வாறு உணர்கிறீர்கள் நான் கேனோபனிஷத்தை படித்ததால் உணர்கிறேன் கேனோபனிஷத்தை படிக்கவில்லை என்றால் உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை என்பதை நான் உணர முடியாமல் போயிருக்கும் புரியிறதோ புரிஞ்சுவிட்டால் நீங்களாம் யார் சந்நியாசம் வாங்காமல் ஏழு நாள் கேம்ப்லேயே ஞானத்தை வாங்கிட்டு ஞானி ஆகி போப்பிர இதுக்குன்னு மெனைக்கெட்டு வாழ்க்கையவே கொடுத்து உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கு சும்மா வந்து ஒரு ஏழு நாள் இருந்துவிட்டு அள்ளிண்டு போகிறாளே ஞானத்தை வாழலாம் ஆனால் இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால எனக்கு என்ன குறைஞ்சா விட போகிறது ஒரையாது சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நமக்கு கிளாரிட்டி கூடிடும் சரி இப்போது உணர்பவன் உணர்வு உணர்பவன் புரிஞ்சு கொடுத்தோம் இல்லையா உணர்வு உணர்பவன் இப்போ உணர்பவன் வந்து உணர்பவனை உணர்பவன் கண்களை உணர்கிறானா கண்கள் உணர்பவனை உணர்கிறதா ந தற்ற சக்ஷுர் கெச்சதி கண்கள் உணர்பவன் கண்களை உணர்கிறானா கண்கள் உணர்பவனை உணர்கிறதா கஷ்டமான விஷயமா இது நான் நிறத்தை உணர்கிறேன் இல்லையா இந்த நிறம் காவி என்பதை நான் உணர்கிறேன் எதனால் உணர்கிறேன் கண்ணால் உணர்கிறேன் உணர்கிறேன் கண் எதை கண் வந்து மனதை உணருமோ மனம் கண்ணை உணர்கிறது ஆகவே கண் மனதையே உணர முடியாது கண் மனதையே உணர முடியாது மனதில் உணர்பவன் இருக்கிறான் மனதின் துணை கொண்டு கண்களின் துணை கொண்டு உணர்பவன் நிறத்தை பற்றிய அறிவை மனதில் பெறுகிறான் இல்லையா கரெக்டு தானே பாடம் சரியாக தான் அப்போ இதிலேருந்து புரிகிறது இல்லையா சக்ஷு கண்ணால் இப்போ உணர்பவனைய மனதையே பார்க்க முடியாதுன்னா உணர்பவனையே கண்ணால் பார்க்க முடியாதுன்னா உணர்வை எங்கே பார்க்க முடியும் புரியுறது இல்லையா போறோம் முடிஞ்சு போயிடுச்சு நான் வாக்கச் அதனை விளக்காது சொற் அதே கதை இப்போ இங்கே சொற்கள்ங்கிறது வாக்குங்கிறது கர்மேந்திரியம் ேந்திரியக்கு அது விஷயம் இல்லை ஞானேந்திரியங்களுக்கு அது விஷயம் கண்ணுன்னு சொன்னதுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேட்க முடியாது இல்லை ஏதோ சத்தம் வர்றதுன்னா அது கேஸ்ட்ரபிள் டாக்டர்ட்ட போய் காமி இல்லை சுவாமி நான் மெடிடேட் பண்ணுற போது உள்ளுக்குள்ளே காதில் ஒரு துவனி வருது அப்படின்னா அது ஏதாவது துவனியெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து யோகிக் பவர் யோகிக் பவர் ஈஸ் நாட் கான்ஷியஸ்னஸ் யோகிக் பவரையும் கான்ஷியஸ்னஸ்ஸையும் குழப்பாது கன்ஃபியூஸ் பண்ணாது யோக சக்தியில் என்னவா அது வரும் யோக சக்தியில் இந்த கண்ணு தெரியாமல் நீ உனக்கு ஸ்பெஷல் கண்ணுலேயே எதாவது தெரியும் இப்போ நான் கண்ணை மூடின்ண்டு யோகிக் பவர்னால் யோக சக்தினால் நீங்கள் என்ன கொண்டு வந்து காமிச்சாலும் வரிசையாக கலர்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா முடியும் ஆனால் அதுக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம் ஒருவேளை நீங்கள் பத்து கலர் காட்டுறீங்கன்னு வச்சுங்க கரெக்டாக எட்டு சொல்லிவிடுவேன் ரெண்டு சரியாக சொல்லலைன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் பேசாமல் கண்ணை திறந்து சொல்லிட்டு போ இதுக்கு இந்த கண்ணை கண்ணை திறந்து சொல்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது கண்ணே தகராறுல இருக்குது அது யோக சக்தி இதுக்காக கஷ்டப்படுறது பேசாமல் கேனோபனிஷத்துக்கு டைம் கொடுத்து படிக்கிறத விட்டு விட்டு அதான் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா வந்து பதினஞ்சு வருஷம் தபஸ் பண்ணி தண்ணி மேலே நடக்கிறதுக்கு படிச்சுன்னு விட்டான் அது வந்து குருநாதர்ஷனாக நான் இப்ப தண்ணி மேலேயே நடப்பேன் அப்படின்னா என்னத்துக்கு இது இதுக்கு பதிஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணி பேசாம ரெண்டு ரூபா கொடுத்தா அங்கேருந்து படகுலையும் கொண்டு விட்டு போகிறான் அனாவசியமாக பதினஞ்சு வருஷம் உன்னோடய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணி வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு இதை காமிச்சா அவன் பைசாங்கிறதுக்கு சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பானா இருக்கும் பரவாயில்லை அதனால என்ன பிரயோஜனம் அதில் என்ன மேலே இங்கே தான் போக போகிறது அது ஒன்றையும் திருப்தியாக எத்தனை ஷோ காட்டுறது அது மாத்திரமில்லை அது பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவோம் அந்த சக்தி அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் தண்ணிக்குள்ளே விழுந்துருவான் நம்பினு நம்ம அந்த சக்தியை வேலை செய்யணும் நம்பின்னு வருவோம் பாதி வந்துருக்கிறப்போது அந்த மந்திரத்தோட பலன் குறஞ்சி போய்டும் டக்குன்னு உள்ளே போயிடுவோம் அது நர்மதா ரிவராக இருந்து நான் கேட்க வேண்டாம் நானூற்றம்பது அடிதான் வர முடியாது எல்லாம் அனாவசியம் தேவையில்லாத ஆனால் அதில் ஒரு அதுலெல்லாம் எ எதாவது மெட்டீரியலிசம் இப் பலவிதமானது அதாவது லௌக்கிகமாக இருக்கிற மெட்டீரியலிஸும் இது ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் இது என்ன ஸ்பிரிச்சுவல் சொல்ல யோகிக் மெட்டீரியலிஸம் யோகிக் பவர்னாலும் மெட்டீரியலிஸ் இதை பார்த்தோடனே ஜனங்கள்லாம் மயங்கிடுவாங்க இப்படின்னோடனே நான் ஒரு நவரத்ன மாலையே உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வரிசையாக கூட்ட நிற்கும் பணம் கொடுத்து கூட வாங்கிப்பாங்க அதெல்லாம் பரவாயில்ல ஏன்னா சாதாரணமாக கடையில் நவரத்ன மாலை வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதை வாங்கி நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து சில தேவதைகளெல்லாம் நான் பழகி வச்சு நோட்டேன்னு இப்படி இப்படின்னு கையை காட்டுவேன் இப்படின்னு உடனே இப்படி பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு போய் சடனாக மாலை வர ஆரம்பிச்சோம் வாங்குவோம் இப்படியே அப்படின்னு இப்படி வருஷா இப்படி கையை நீட்டின் தான் வச்சுக்கோங்களோ ஒரு ஒருத்தராக வரிசையாக வாங்க ஆனால் அந்த உண்டியில் அந்த உண்டியில் ஒரு பத்தாயிரரூபா போட்டுட்டிங்க வரணும் இருபத்தஞ்சு ரூபா தான் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா மாலையை நான் வாங்கி ரூமில் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு வச்சுன்னுங்களேன் அப்போ வந்து இங்கே ஒரு ஆளை நிறுத்தினேன் பத்தாயிரம் ரூபா கொடுக்க சொல்லு என்ன மாலை அப்புறம் நான் சொல்கிறேன் இது வந்து தேவலோகத்துக்கு போயிட்டு வந்துருக்கு விடு கதை என்ன எல்லாங்க அப்பவும் பொருள் தான் சுவாமி வந்து எனக்கு இந்த பொருள் கொடுத்தாருன்னா சுவாமி அருள் கொடுக்கப்படாதோ பக்தனுக்கு பொருள் தான் தேவை அந்த பொருளை வச்சுட்டு அது டப்பாவை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான் மோட்ச சாதனம் பரவாயில் இல்லை சென்டிமெண்ட் நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இதெல்லாம் தாண்டி வரணும் இத்தனையும் தாண்டி மனிதன் வரணும் இந்த வாழ்க்கைக்கு உபனப்படிக்கிறதுக்கு ஆக கா அதாவது சக்ஷு ந கச்சதி க ஞானேந்திரியத்துக்கு அது விஷயம் இல்லை அதுதான் இதுக்கு சொல்ல வந்தேன் ஒன்று ஒன்றா அதாவது அது கண்ணால் பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது அது ஒரு ஸ்பெஷல் மனம் வர்றதுன்னா அது வேறு ப்ராப்ளம் அப்புறம் வந்து அடுத்தது என்னென்னா எனக்கு திடீர்னு கண்ணை மூடின்னு தியானம் பண்ணிட்டு இருந்தேன் உள்ளுக்குள்ளே உள்நாக்கிலேருந்து தண்ணியாக சொ சொித்து நாக்கில் அது என்னவா இருந்து தெரியுமோ அமிர்த்த தாரது அப்படின்னா அது ஒரு வகையான தியானத்தோட பலன் இல்லை இதெல்லாம் ஞானேந்திரிய விஷயம்தான் இதெல்லாம் ஞானேந்திரியத்துக்கு எது விஷயமாகிறதோ அது பிரம்மன் இல்லை அதுதான் விஷயம் அப்புறம் திடீர்னு உடம்பெல்லாம் அப்படியே சாஃப்ட் ஆகிடும் திடீர்னு குறுகுறுங்கும் இதெல்லாம் ஆன்மீக சக்திகள்னா பரவாயில்ல ஆனா இதனால ஞானம் கிடையாது உபநிஷத்து அதனால தான் இதெல்லாம் பொறுப்பாக சொல்றது ஆ சக்ஷு ந கச்சதி வாக்கு ந கச்சதி வாக்குங்கிறது கர்மேந்திரியங்களை குறிக்கும் அதை பிடிச்சு விடலாமா அந்த ஆத்மா எங்க இருக்கு கதையெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம் யாரோ ஒருத்தன் வந்து கிருஷ்ணனை கட்டி போட்டு வச்சுட்டு அந்த கிருஷ்ண கிருஷ்ணனை பற்றி உபன்யாசம் பண்ணியிருக்கார் ஒருத்தர் அவர் கதையை சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு மகாத்மா வந்து கிருஷ்ணனை வர்ணிக்கிறார் கிருஷ்ணனை வர்ணிக்கிற போது அவர் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் வர்ணிக்கிற போது அங்கே ஒரு திருடம் உட்காந்து கேட்டுருக்கான் ஆஹா இவன் கிடச்சான்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமேங்கிறான் அவன் அப்போ உடனே அந்த அவர் முடிஞ்ச உடனே அவர் தேங்காய் பழத்தை எடுத்துன்னு கிளம்பின்ட்டுருக்கார் யார் இத்தனோடு ஒரு மஞ்ச பையில் தேங்காயை போட்டுன்னு அவர் கிளம்பின்ட்டுருக்கார் உபன்யாசம் பண்ணுவார் இவன் அவர் பின்னாடியே போனான் நீ அந்த ஆளை பற்றி சொன்னி அவன் எங்கே இருக்கான் சொல்லு மிரட்டுறான் கத்தி வச்சுன்னு மிரட்டுறான் நீ ஒருத்தனை பற்றி சொன்னி என் க்ளாஸில் இன்றைக்கி இவ்வளோ அப்பா மூக்கில் புல்லாங்குழல் இது புல்லாவுக்கு அதுக்கு இது வைரம் நீ அந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளோவெலாம் சொன்னி அவன் எங்கே இருக்கான் முதல்ல சொல்லுன்னு மிரட்டுறான் இவன் விட்டால் போருங்கிறதுக்காக வேண்டிய ஓ இவன் உண்மையை நம்பிட்டான் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த யமுனக்கரையில் இருக்கான் போய் பாருட்டான் இவன் அங்கே போனான் தேடி தேடி பார்க்குறா வந்துவிட்டாங்க கிருஷ்ணன் அதுவே நகையோடு இதெல்லாம் பக்தாள்லாம் சொல்கிற போது எவ்வளோ பேர் உருவாங்க தெரியுமா நான் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே உணர்ச்சியே வரலை சே எனக்கு சொல்ல தெரியல சொல்ல தெரியல அப்படியே சொல்கிறோம் உடனே அப்படி பார்த்து உடனே வந்துவிட்டார் அப்படின்னு உடனே பக்தாலாம் இப்படி இருப்பாங்க நமக்கெல்லாம் பக்தியே கிடையாது இல்லை வரட்டு வேதாந்திகள் நான் என்ன அங்கே போய் அவனை பிடிச்சி அவன் பார்த்தான் அந்த கிருஷ்ணனை என்ன பண்ணான்னா இவன் என்ன பண்ணா நகை எல்லாம் கொடுன்னா கொடுத்த ஆனால் ஒன்று இவ அவனுக்கு ஒரு மனசில் ஒரு நன்றி உணர்ச்சி இப்படி ஒருத்தன் இருக்கான்னு அவன்தான்னு சொன்னான் யார் அந்த உபன்யாசகர் சொன்னான் அவர் அங்கே போய் பாவான் அந்த தேங்காய் பழத்தை உடச்சு விட்டு சாப்பிட்ருக்கார் அவருக்கு அதுதான் கதி நல்லா அழகாக வரணுன்னு பண்ணிட்டு இருந்தார் பாரம் போயிட்டார் அவர் இவன் என்ன பண்ணால் அங்கே அவரை கிருஷ்ணரை பிடிச்சிவிட்டான் பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா கொஞ்சம் இருன்னு சொல்லிவிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் அங்கே போய் நான் அந்த கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நொகை கொஞ்சம் கொடுக்குறேன் நீங்கள் இல்லைன்னா அது கிடச்சிருக்காது அப்படின்னு ஒன்று அவருக்கு என்ன இது பைத்தியமாகவே நினச்சிட்டுருக்கார் அவர் சொல்ல இல்லை நான் கிருஷ்ணரை பார்த்தேன் நீங்கள் சொன்னபடி அங்கே போனேன் யமுன கரையில் பார்த்தேன் அப்படின்னு நிஜமாவா அப்படின்னு கூட்டுன்னு வர்றார் இவன் என்ன பண்ணுறான்னா எங்கேயும் போயிடப்படாங்கிறான் அவர் சொல்கிறான் அங்கேயும் நில்லுங்கிறாங்க அவர் நிற்கிறான் அவர் சொல்கிறார் பார்த்தேன் அங்கே தெரியறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்படின்னா அவனை நமஸ்காரம் பண்ணார் இதை எவ்வளோ நேரம் இந்த கதை சொல்லலாம் கதை சொல்லலாமா கதை விடலாமா சொல்லலாம் அப்படி ஏதாவது இந்த இதை பிடிக்க முடியுமா ஸ்ரோத்ரஸோத்ரம் மனசோ மனஹா எத் வாச்சம் ஆஹ என்னால் வந்து கிருஷ்ணரை பிடிச்சுட முடியுமான்னு கிருஷ்ணரை பிடிக்கலாமான் கிருஷ்ணர் ரூபத்தவனான்னு பிடிக்கலாம் ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருண்ணா கிருஷ்ணரே சொல்கிறார் கீதையில் அவ்வியம் வியக்திமா பன்னம் மாம புத்தயா அவ்வியம் வக்தி மா பன்னம் மன்னியே முட்டாள் வந்து அவ்வக்தமான என்ன வியக்தம்னு நினச்சின்னு இருக்கானேங்கிறார் அவ்வியம் மன்யன்ே மாம் அம் பஜானந்த மமாவயம் என்று பகவான் கீதையில் உபதேசம் பண்ணியிருக்காரு அவஜானி மாம் மூடா மனுஷீம் தனுமா்ரித்தம் அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு அஹ அவ நாக் கட்சதி கர்மேந்திரியத்துக்கும் க கையால் பிடிச்சுட அவனை போய் அடைஞ்சுட முடியுமான்னு அவன் அங்கே இருக்கான்ப்பா காலால் நடந்து போய் அடையலாமா முடியாது ஆஹா காலால் நடந்து வாக்கால் அவனை சொல்ல முடியுமான்னா விளக்க முடியாது நேற்றுக்கே சொன்னேன் ஜாதி குணக் கிரியா சம்பந்தம் ரூடிங்கிறது ஒன்று ரூடிங்கிறது ஒன்று இருக்குது அதை சேர்க்கிறது இல்லை சில சமயம் சேர்ப்போம் ரூடி ரூடி ஜாதி குணக் கிரியா சம்பந்தா வாக்குக்கு இதுதான் ஈட்டம் இப்போ சூரியன்னா உங்களுக்கு உடனே புரியும் அது பேர் ரூடின்னு பேர் சூரியன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் உடனே மனசில் பொருள் தெரியும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே ஆனால் உணர்வுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் என்னதுன்னா உணர்வு அது இங்கிலீஷில் கான்சியஸ் சைதன்யம் அது வந்து என்னென்ன அகம் அதனால்தான் பூஜை ஸ்ரீ தயானு சுவாமிஜி ஒன்று பண்ணுவார் பரிசையாக ஒரு ஒரு சொல்லாக சொல்லிட்டு வருவர் யோசிங்க என்ன ஆ சிவபெருமான் பார்வதி விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே வரும் கிருஷ்ணன் ராமன் எல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது திடீர்னு உடம்பு மனசு உடம்பை வந்து சொன்னால் புரியும் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை கூட சொல்லலாம் ஏன்னால் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது அன்பு பொறாமை இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது அதை வெளிப்படுத்துவோம் வார்த்தைகளில் வெளிப்படுத்துவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியை கண்ணால் பார்க்க முடியாது அதனால தான் இப்போ கேட்குறாங்க எனக்கு அதை பார்த்தேன் என்னது இஃப் யூ லைக் மீ டெல்லிட் அப்படின்னா இஃப் யூ லைக் மீ டெல்லிட் இஃப் யூ லவ் மீ ஷோ இட் ப்ரூவ் இட் அப்படிங்கிறான் அது எப்படி லவ்வை எப்படி வெளியில் காமிக்க முடியும் அன்பை எப்படி காமிக்கிறது அது தெரியும் ஆனால் உணர்வுங்கிறது உணர்வை எப்படி உணர்றோம் உணர்வுங்கிற சொல்ல சொல்கிற போது ஒன்றுமே புரியலை ஏன்னா அதுதான் நாம் புரியலன்னா என்ன ஒரு பொருளாக புறப்பொருளாக இல்லாததுனால நாம் அதான் வாக்கால விளக்க முடியாது ஏன்னா கண்ணுக்கு சொன்னதான் கர்மேந்திரியங்களுக்கு கர்மேந்திரியங்களுக்கு சாட்சியாக மனம் இருக்கிறது மனசுக்கு சாட்சியாக எனது ஜீவன் இருக்கிறான் உணர்பவன் இருக்கிறான் உணர்பவனுக்கு ஆதாரமாக உணர்வு இருக்கிறது இப்போ நீங்கள் போட்டுக்கணும் உணர்வு உணர்பவன் உணர்வு உணர்பவன் ஏன்னா உணர்வு உடலும் மனமும் மனதில் உணர்பவன் இருக்கிறான் மைக்கில் உணர்பவன் இல்லை ஆனால் மைக்கிலையும் உணர்வு இருக்கு உணர்பவன் இல்லை உணர்பவன் இல்லை எல்லாருக்கும் உணர்வு உணர்வுங்கிறது புரிய உணர்பவன் வேறு உணர்வு வேறு அதனால தான் நேற்றுக்கு சொன்னோம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாச மனோவாச்சா மன மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது அதுதான் எல்லாவற்றையும் விளக்குகிறது அதை எதுவும் விளக்க முடியாது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை சூரியனிடத்துலேருந்து சூரியனுடைய சூரியனுடைய நிழலை கண்ணாடியில் காட்டுறோம் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் சு சூரியனை வந்து பிரகாசப்படுத்த முடியுமா கண்ணாடியில் தெரிகிற சூரியன் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் மற்ற பொருள்களை விளக்கலாம் இருட்டில் இருக்கிற பொருள்களை விளக்கலாம் கண்ணாடியில் தெரிகிற சூரியன் கண்ணாடியை நேரே சூரியனுக்கு நேராக காமிச்சா என்ன தெரியும் இப்போ இந்த உணர்வம் இதே எடுத்துக்கோ இப்போ இந்த கண்ணாடியை வைக்கிறோம் ஒரு கண்ணாடி இருக்குது சூரியன் இருக்குது சூரிய பிரகாசம் இருக்குது இப்போ கண்ணாடி இருக்குது கண்ணாடியில் சூரியன் இருக்குது இருட்டறை இருக்குது இப்போ இருட்டறையில் இருக்கிற பொருள்களையெல்லாம் இந்த நிழல் சூரியன் பிரகாசப்படுத்துறது அந்த இருட்டறையில் இருக்கிற பொருளை பிரகாசப்படுத்தும் பொழுது உண்மையான சூரியனுடைய பிரகாசம் அங்கே உண்டா இல்லையா சந்தேகம் இருக்கா நல்லா யோசிங்க உண்மையான சூரியனுடைய பிரகாசம் இருக்குது இப்போ இந்த கண்ணாடியே எடுத்துக்கோங்க கண்ணாடியில் உண்மையான சூரிய பிரகாசம் இருக்கா இல்லையா சூரிய பிரகாஷம் இருக்குது நிழல் நிழலும் இருக்கா இல்லையா நிழலனுடைய பிரகாசமும் இருக்கா இல்லையா அப்போது ஒரிஜினல் பிரகாசம் அப்புறம் என்னது ஒரிஜினல் சூரியன் சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்குது லொக்கேட்டடாக இருக்குது அது ஒன்று பிரச்சனை இங்கே அதுக்கு பதில் ஆகாசத்தை எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அப்போ அந்த சூரிய பிரகாசம் எப்படி இது பண்ணுறதோ அது மாதிரி உணர்பவன் எங்கும் நீக்கமர உணர்வு எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது உடலிலும் உள்ளத்திலும் உணர்பவன் வெளிப்படுகிறான் ஆக உணர்வானது உடலையும் உள்ளத்தையும் உணர்பவனையும் வியாபித்திருக்கிறது புரியுதா எப்படி சூரிய மகாசூரிய பிரகாஷம் இந்த அல்பசூரிய பிரகாசம் எல்லாத்துக்கும் மூலம் அதுதான் அது இல்லைன்னா இது இல்லை உணர்வு இல்லாமல் உணர்பவன் இல்லை உணர்பவன் என்னும் தன்மை உள்ளத்தில் மாயையால் உருவாகிறது அதுதான் ஜீவன்கிறோம் நம்ம அதை உண்மையு நம்பிடுறோம் நம்முடைய தன்னுணர்வை உண்மை என்று நாம் நம்பிவிடுகிறோம் நம்முடைய தன்னுணர்வு உண்மையல்ல நம்முடைய தன்னுணர்வு உண்மை என்பது தான் துவைத சித்தாந்தம் துவைத்தம் துவைதாத்வைத்தம் அத்வைத சித்தாந்தம் தன்னுணர்வு உண்மை அல்ல என்கிறது தன்னுணர்வுனா என்ன அர்த்தம் இன்டிவிஜுவாலிட்டி அதுக்கு பிரமாணம் என்னென்னா தூக்கம் தன்னுணர்வு தோன்றுகிறது தன்னுணர்வு ஒடுங்குகிறது ஆகவே தன்னுணர்வு ஒரு தோன்றி ஒடுங்குகின்ற ஒன்று அது வந்து மித்யாபூதம் என்பது நம்முடைய அபிப்பிராயம் ஆனால் அது கிரியாரிட்டி கொடுக்காது இப்போ நாம் எல்லாரும் யார் உணர்வா உணர்பவர்களா உணர்பவன் சொல்கிற போது பன்மை வரும் உணர்வில் பன்மை உண்டோ உணர்வுகள் கிடையாது உணர்ச்சிகள் சொல்லலாம் உணர்வுகள் சொல்லக்கூடாது ஆராய் உணர்வு நீ என்றான் அது நல்ல பிரமாணம் தாய்மானவருடைய ஆராய் உணர்வு நீ என்று ஆராய் உணர்பவன் நீ என்றானா ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அஹ ந தத்திர சக்ஷர்கச்சதி வாக் கட்சதி நோ மனஹா மனசும் அதை விளக்காது எப்படி மனசில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னது ஒரே ஆப்ஜெக்ட் தான் அது என்றைக்காவது தனக்கு மூலத்தை பற்றி அது எப்படி நினைக்க போகிறது அதுக்கு தான் உபனிஷத்துக்கிட்ட படிக்க போகிறோம் படிக்க போனப்புறந்தான் தெரியறது மனம் ஒரு மாயப்பொருள்னு மனம் ஒரு மாயப்பொருள் அந்த மனதோடு இணைத்து கொண்டிருக்கிற நான் என்கின்ற தன்னுணர்வும் ஒரு மாயப்பொருள் நான் இதோடு என்னை வந்து மா இருக்கக்கூடாது என்னை நான் மாற்றிக்கணும் என்னை பற்றிய கருத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் வேதாந்த் என்னை பற்றிய எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்வது தான் என்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுனுட்டேன் அது வேதபூர்வம் என்னை பண்படுத்துவதற்காக என்னை ஜீவன் என்றது வேதாந்தம் உண்மையை உணர்த்துவதற்காக என்னை பிரம்மம் என்கிறது ஆக பிரஜானம் சம்ஜியானம் சம்பித்து எல்லா அர்த்தத்தையும் எடுத்துக்கிறோம் எல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் இத்தனை நேரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் ந வித்மஹா இதை முதலே சொல்லியிருக்கலாமே ந வித்மஹா இதை எப்படி சொல்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிறார் மந்திரத்தோட அர்த்தத்தை பார்ப்போம் ந வித்மஹா ந விஜானீமஹா யதா ஏதது அனுசிஷியாத்து இத்தின் ந வித்மா ந விஜானி மகா ந வித்மஹா என்ன அர்த்தம் நாங்கள் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லை நாங்கள் அதை அறியப்படு பொருளாக அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் ந வித்மஹான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் நான் உங்களை நம்பி படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் மொத ரெண்டு மந்திரத்தை இப்படிலாம் சொல்லிவிட்டு அமிர்தாக பவந்தின்னு எல்லாம் இப்போ என்ன சொல்லுகிறதுனா பலனை சொல்லியிருக்கேன் இந்த பலன் ரொம்ப முக்கியம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த ஞானத்துக்கு பலன் அமிர்தத்வம் மோக்ஷம் இடைவிடாத நிறை உணர்வு பரிபூர்ண மனசாந்தி விவகார திருஷ்டியில் சொல்கிறோம் அதுவும் மனசாந்திங்கிறது விவகாரத்தில் தான் ந வித்மஹா ந விஜானி மக விசேஷன்னு ஜானீமஹா ஹவு டு டீச்சுங்கிறது எங்களுக்கும் புரிய மாட்டேங்கிறது அப்பா ஒரு சிஷ்யன் கேட்டான்னா அவனுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு நாங்களும் குழம்பி போகிறோம் அப்பப்போ ஏன்னா ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் புரியும் யமதர்மராஜா சொல்கிறார் நச்சு கேசிக்கிட்டேன் அவர் ரொம்ப நேரம் பாடம் சொல்லித்தரத்துக்கு மறுக்கிறார் ஏன்னா இதை புரிய வைக்கிறது பெரிய வேலை ரொம்ப கடினமான வேலை சிஷ்யனுக்கு பக்குவம் இல்லைன்னா தப்பு தப்பாக புரிஞ்சுவிடுவான் புரிஞ்சுனது மாத்தமில்ல தப்பு தப்பாக புரிஞ்சு இவர்கிட்ட தான் படித்தேன்னு வேறு எல்லாத்தையும் போய் சொல்லிடுவான் அது வேறு கஷ்டமாகிடும் அதனால தான் நிறைய குருமார்கள்லாம் சொல்கிறது இவர் என்ன சொல்கிறதுன்னா முதல்ல பாடத்தை சேர்க்குறதே இல்லை அப்படி சேர்த்தா என்னன்னா இதெல்லாம் கண்டிஷன்லாம் போடுறது இந்த ஊவே சாமிநாதையரும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிட்ட படிக்க போனார் மீ ஊவே சாமிநாதையரோட அப்பா கூட்டின்னு போனார் அவர்கிட்ட படிக்கிறது மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிட்ட என் பையன் தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னா அவர் எவ்வளோ முடியுமோ வேண்டாங்கிறார் மீனாட்சித்திரமொழி அவாய்ட் பண்ண பார்க்குறார் என் நிறைய பசங்க வரான் உருப்படியாக அவனும் படிக்கிறதில்ல அது மாத்திரம் இல்லை நல்லா படிக்கிற பையனையும் கெடுத்து அனுப்பிச்சி விட்றான் அதனால் எனக்கு இனிமேல் யாருக்கும் பாடம் சொல்கிற ஆசையே இல்லைங்கிறார் மீனாட்சித்திரமல்ல வற்புறுத்துறார் அப்புறம் வந்து உங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் வேறு எங்கள் பழக்கங்கள்லாம் வேறு உங்கள் பையனுக்கு நான் அதுக்குள்ளே மரியாதையை பண்ண வேண்டாமா அப்படிங்கிறார் அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ பாருங்கள் எப்படி தந்தை மகர் காற்றும் உதவி அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் ம் அதெல்லாம் படித்து பார்க்கணும் எனக்கு இப்போ நினச்சா கூட கண்ணில் க கண் கலங்கிறது அதாவது பிள்ளை அவர்கள் சரித்திரம்னு எழுதியிருக்கார் ஊவே சுவாமிநாதையர் இவர் எப்படி படிக்க போனார்னு பார்க்கணும் எப்படி படிக்கிறாருன்னு பார்க்கணும் இவரை படிக்க வைக்க இவர் இவரை இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க தெரியுமா அவங்க ம் ஓ சாமிநாதர் ஒரு வாய்ப்பெல்லாம் அவர் அப்படியே அழகாக எழுதியிருக்கார் ஒரு எழுத்து பிழை பார்க்க முடியாது இந்த புத்தகத்தில் பிள்ளையவர்கள் சரித்திரம் நம்ம லைப்ரரியில் இருக்குது ஆனால் புஸ்தகத்தை எடுக்கிறது ஜாகிரதாக எடுக்கணும் அப்படா போயிடும் இந்த சிஷ்யன் வந்து எப்படி சொல்லித்தரதுன்னு தெரியலேங்கிறார் ந வித்மஹா ந விஜானீமஹா அது எப்படின்னு எங்களுக்கு தெரியலப்பா எப்படி சொல்லித்தர்றதுன்னு தெரியல யதா ஏத்தது அனுசிஷியாத் எப்படி ஏத்தது இந்த ஆத்ம இந்த சைதன்ய வித்தியை அணுசிஷ்யாத் அனுசிஷ்யாதுன்னா சொல்லித்தர்றது எங்களுக்கு தெரியலை ஏன்னா கண்ணால் அதை பார்க்குற பொருளாக உனக்கு நான் சொல்ல முடியாது வார்த்தையால அதை விளக்கி சொல்ல முடியாது அது மாத்திரமல்ல அதை நினைக்கவும் முடியாது அவ்வக்தோயம் அச்சித்தியோயம் அதனால அதை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா அது இல்லவே இல்லையா அப்படி நினைச்சிடக்கூடாது எப்ப ஒன்னு கண்ணுக்கு புலப்படலை இந்த கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் விஷயமாக இல்லையோ சர்வப்பிரமாண அகோச்சரமோ அப்ப அது சூன்யம்னு முடிவு கட்டுவிடக்கூடாது என்ன கடைசியில் தானே எந்த பிரமாணத்துக்கும் எந்த அறிவுக்கருவிக்கும் அது புலப்படாது எந்த செயற்கருவிக்கும் அது புல புலப்படாது அப்படின்னு சொன்னால் அது இல்லாததாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அது இருக்கு ஆனால் அதை நாங்கள் வந்து அறிகிறோம் இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கணும் ந நவீத் மகான்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா நாங்கள் அதை அறியப்படும் பொருளாக அறியவில்லை எனவே நாங்கள் சீடர்களுக்கு அதை அறியப்படு பொருளாக அறிவிப்பது எப்படி என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அறியப்படு பொருளாக அதை அறிவிக்க முடியாது ஆகவே அதை எப்படி சொல்லி கொடுப்பது என்பது பற்றி நாங்கள் மிகவும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டி ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப கடினம் ஏன்னா நான் அதுங்கிற போது அது மாத்திரமில்லை இந்த இதெல்லாம் விட்டுட்டு போய்டுறது இந்த அபிமானத்தையே நீக்கிறது இந்த ஞானம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் ஜீவாத்ம புத்தி தன்னுணர்வு அடியோடு அழிக்கக்கூடிய இந்த அறிவை எவன் ஜீரணிப்பான் எவனால் இது மனசில் வாங்கிக்க முடியும் அதனால தான் ஆச்சரியவத் பசதி கஷ்ட இது சத்தாக சித்தாக ஆனந்தமாக இருக்கு, அது நான் தான் நானே அனைத்திற்கும் இருப்பாக இருக்கிறேன் நானே அனைத்திற்கும் அனைத்திற்கும் உணர்வாக இருக்கிறேன் நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறத ஒருத்தனுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஏன்னா எதை சொன்னாலும் அவன் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிவிடுவான் மனசோட சம்ஸ்காரம் அப்படி இருக்குது அதனால் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு சொல்லித்தரா ஆனால் எனக்கு இன்னும் புடிபடலேம்மா இன்னும் மனசில் அது புடிபடலை ஏன்னால் அவனோட இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம அந்த இண்டிவிஜுவாலிட்டியை சிம்பிளாக தூக்கத்தை பற்றி சொல்கிறேன் கண்ணாடி உதாரணம் சொல்கிறேன் கண்ணாடி எப்படி எடுத்து காலம்புரை எடுத்து போட்டுக்கிறேனோ அது மாதிரி மைண்டையும் மாட்டிக்கிறேன் மனசை மாட்டின்ண்டாதான் எனக்கு தன்னுணர்வே வர்றது நான் மாத்திரமில்லை எல்லாரும் மனசை மாட்டின்ட்டு தான் அவஸ்தப்படுறாங்க அதெல்லாம் இந்த உதாரணங்கள்லாம் சொன்ன பிறகும் அவனுக்கு மனசுக்குள்ள அது எப்படி இருக்குமோ அப்படின்னு இருக்கு சரி சுவாமி கிருஷ்ண சங்கராச்சாரியும் கொஞ்சம் சில மந்திரங்களுக்கு அப்புறம் சொல்லப்போகிறார் சீடனுக்கு அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் நீங்கி விட்டது ஏன்னா அது அறியப்படும் பொருளாக அறிய முடியாது அந்த அறிவாகவே நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டதால் அறிய வேண்டும் என்ன என்கின்ற எண்ணமும் நீங்கிவிட்டதுன்னு எழுதப்போகிறார் சிஷ்யஸ் ஜ ஜிக்யாசா நிவர்த்ததே பின்னால் வர மந்திரங்கள்லாம் சொல்லப்போகிறது எவனுக்கு அது அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்படாதது எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அது அறியப்பட்டதுன்னு வரப்போகிறது எஸ்ஸாமதம் தஸ்ய மதம் மதம் எஸ் நவேதசா அவிஞ்ஞாத்தம் விஜானத்தாம் விஜான விஜாத்தம் அவிஜானதாம் அப்படி வரப்போகுது மந்திரமெல்லாம் ஆ இந்த மாதிரியே தான் வரப்போகுது அண்ணா விஜானீம ஏதது அனுஷிஷா அதாவது ஆப்ஜெக்டிஃபையும் பண்ண முடியாது அது ஷூன்யமும் கிடையாது அது என்னென்னா அதுதான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ன்னு புரிஞ்சதுக்கு பிறகு அப்புறம் என்ன சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்குது சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் அவ்வளோதான் சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் கண்ணால் கண்ணை பார்க்க முடியாது நம்ம ஃபோன் நம்பரால் நம்ம ஃபோனை பண்ண முடியாது எப்படி இருக்கும் நம்ம ஃபோன் நம்பரை நம்ம ஃபோன்லேயே நம்ம ஃபோன் நம்பரை ட்ரை பண்ணி பாருங்க பிஸியாக இருக்கிறதுன்னு வரும் நீங்கள் டயல் செய்த தற்பொழுது பிஸியாக இருக்கிறது சிறிது நேரம் கழித்து கூப்பிடவும் அப்படின்னு வரும் யாரோட நம்பரை ஃபோன் பண்ணியிருக்கேன் என் நம்பருக்கே ஃபோன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது கேமரா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கும் கேமரா தன்னையும் ஃபோட்டோ எடுத்துக்குமா அப்படி ஏதோ டெக்னாலஜி வந்துருக்கா தெரியாது அதுக்குள்ளே இருக்கிறத அது ஃபோட்டோ எடுக்கும் அது கூட வந்தாச்சு ஆனால் அந்த செல்ஃபோனையும் நம்ம எந்த ஃபோனை வச்சுருக்கோமோ எந்த கேமரா வச்சுன்னு அந்த கேமரா எதை வேணாலும் ஃபோட்டோ எடுக்கும் அந்த கேமரா அது இப்படி எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு அப்புறம் புரியலன்னா நமஸ்காரம் பகவான் காப்பாற்றும் இருக்கவே இருக்குது ஜென்மாக கவலைப்படாதே யதா ஏதத்து அனுஷிஷ்யா அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் அப்பனா அது சூன்யமாங்கிற கேள்வி வரும் சூன்யம் இல்லைங்கிறதுக்காக பதில் வர்றது அடுத்த மந்திரம் அந்நேவ் விதித்த அவிதித்தீ இவாம் ஏன்தியாச்சு அந்நேவ் விதித்த அோோ அவிதிபூர்வா எந்தியாச்சு இந்த மந்திரங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ோத்தி ஸ்ோத்தம் மனசோ மன ய் வாச்சோ வாசம் சவுப்ணச்சு சகாதேவஹா எனது சர்வேந்திரிய சர்வேந்திரிய சர்வேந்திரியானாம் இந்திரியாணி அப்படி சொல்லணும் எல்லா இந்திரியங்களுக்கும் இந்திரியமாக இருக்கிறார் எந்திர எல்லா இந்திரியங்களும் இந்திரிய சாமர்த்தியத்தோடு இருப்பதற்கு சாநித்தியமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கிறார் அதை கண்ணால் காண முடியாது நிறமாக இல்லாததால் கண்ணால் காண மற்ற இந்திரியங்களாலும் மற்ற இந்திரியங்களுக்கு விஷயமாக இல்லாததால் சப்தஸ்பரிச ரூபரச கந்தாத்மகமான விஷயங்களாக இல்லாததால் கண் முதலான இந்திரியங்களால் அதை விஷயீகரிக்க முடியாது இந்திரியங்களுக்கு அது கோச்சரம் இல்லை பிரத்யக்ஷப் பிரமாண அபிஷயம் பிரத்யப் பிரமாணத்துக்கு அவிஷயம் பிரத்ய பிரமாணத்தை அடிப்படையாக வச்சு தான் அனுமான பிரமாணம் இருக்குது ஆகையினால மன ந மனஹான்னு சொன்னதுனால அனுமான அபிஷயம்னு ஆயிடுறது ஆஹ் பிரத்ய அனுமான உபமான அர்த்தாபத்தி அனுபலப்தி சர்வப்பிரமாண அகோச்சரம் சு நதி வாக்கு நச்சதி கர்மேந்திரிய அவிஷயம் ஞானேந்திரிய கர்மேந்திரிய அபிஷயம் பிரத்ய பிரமாண அபிஷயம் அபிஷயம்னா அதுக்கு விஷயமாகாதுன்னு அர்த்தம் அதால் ஆப்ஜெக்ட் அந்த பிரமாணங்களுக்கு அது புலப்படாது மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு புலப்படுகின்ற சுவை ஒளி ஊரு நாசம் ஓசை நாற்றம் போல அது புலப்படக்கூடிய பொருள் அல்ல ஆக கர் அதை கிரகிக்க முடியாது அப்போ வாக்கு உபலக்ஷம் கர்மேந்திரியங்களுக்கு சக்குகு உபலக்ஷம் ஞானேந்திரியங்களுக்கு இதனுடைய அடிப்படையில் மனசுக்கும் அது எட்டாது சொல்லியாச்சு ஆனால் நாங்கள் அதை நாங்கள் வந்து அறிகிறோம் இல்லை அதை எப்படி சொல்லி கொடுக்குறோ கொடுப்பது என்றும் தெரியவில்லை ஆனால் சாஸ்திரத்தினால் மாத்திர்தான் தெரிஞ்சிக்க முடியும்னு இந்த மந்திரம் சொல்கிறது இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் சாஸ்திர பிரம ஆச்சாரிய ஆகமாதேவ ஜாத்தும் சக்கியம் கேனோபனிஷத்து படிக்கணும் அது குருமுகமாக படிக்கணும் சம்பிரதாயமாக படிக்கணும் சொல்லி கொடுக்குற குருவுக்கு கண்டிப்பாக குரு இருக்கணும் சொல்லிக் கொடுக்குற குருநாதர் இன்னொரு குருநாதர்கிட்ட பொறுமையாக படித்தவராக இருக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிற தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கணும் சொல்லி கொடுக்கணுங்கிற வில்லிங்னஸோடு சொல்லித்தரணும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும் எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் சங்கராச்சாரியர் இது முதலே சொல்கிறார் மந்திரத்தை ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறார் முண்டகோபனிஷத்தில் குருக்கிட்ட போய் வித்தியை படிக்கணும்னு சொன்ன உடனே தகுதியுள்ள மாணவனுக்கு குருநாதர் முறையாக சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும்ன்னு உபநிஷத் சொல்கிறது தஸ்மை ச உபசன்னாய சமய் பிரசாந்த சித்தாய சமான்வித்தாய்ஷரம் புருஷம் வேத சத்யம் தாகும் கோவாச்ச தவத்தோ பிரம்ம வித்யாம் இது வந்து முதல் முண்டகம் ரெண்டாவது கண்டம் பதிமூணாவது மந்திரம் முண்டகோபனிஷத் தஸ்மை சவித்வான் உபசன்னாய சமியக் பிரசாந்த சித்தாய சமான்வித்தாய அந்த தகுதியுள்ள மாணவனுக்கு குருநாதர் உபதேசிக்கத்தான் வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்குது அதை மனசில் வச்சு தான் சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர் வியாக்கியானத்தில் அந்த மந்திரத்தை கோட் பண்ணி சொல்கிறார் யோக்கியாய பஷ்டவோ ஆச்சாரியோத்தோத்தம் இத்தி ஸ்ோத்திரோத்திரம்னு சொல்லிக் கொடுக்குறார் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது தன்தேவ் தன்னர்த்தம் ஸ்ோத்திய ஸ்ோத்திர மனசோ மன கேன தேவகான்னு நம்ம சிம்பிளாக வச்சுப்போம் சஹா தேவஹா சஹா தேவஹானா தத்து சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தட் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அந்த தூய உணர்வு அந்த தூய உணர்வு அறிந்ததற்கு வேறானது அறிந்ததற்கு வேறானது விதித்தாத்து தத்து விதித்தாத்து அன்னது ஏவ அறிந்ததற்கெல்லாம் அது வேறானதுதான் அப்படிங்குற அறிந்ததற்கெல்லாம் அது வேறானது தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அறியப்படு பொருள் அல்லன்னு அர்த்தம் அன் ஆப்ஜெக்டிஃபையபிள் என்ன ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அதை பாஹ்ய வஸ்துவாக திங்க் பண்ணக்கூட முடியாது சிந்தனை சிந்திக்கிறவனை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் எண்ணுகிறவனை பற்றி எப்படி எண்ண முடியும் உபனிஷத்தை என்ன பண்ணுகிறதுனா எண்ணுகிறவனுடைய இயல்பை உணர்த்துகிறது எண்ணுகிறவனுடைய இயல்பை உணர்த்துகிறது எண்ணங்கள் எங்கே இருக்கின்றன உள்ளத்தில் இருக்கின்றன உள்ளங்களோ உள்ளங்களோடு உள்ள உள்ளத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டு எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறவன் எண்ணுகிறான் எண்ணங்கள் எண்ணுபவனை எப்படி எண்ண முடியும் அப்படி தான் என்றோம் இப்போ இங்கே உபனிஷத்து இப்படி பேசும் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் பேசும் எண்ணங்கள் எவனால் எண்ணப்படுகின்றனப்போ பின்னால் வரப்போகிறது மந்திரம் அவனை எப்படி எண்ண முடியும்ப்பா அதனால தான் அச்சித்தியம்னு சொல்கிறோம் எண்ண முடியாது நினை எண்ண முடியாது நினைப்பவனை நினைக்கப்படு பொருளாக நினைக்க முடியாது எண்ணுபவனை எண்ணப்படு பொருளாக எண்ண முடியாது இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம் இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும் நம்ம மனசில் இப்படியே பேசுனது போர் அடிக்கிறதுன்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்ல சொல்ல சொல்ல அடி மேலே அடி அடித்தா அம்மையும் நகருங்கிற மாதிரி இது படியே படிக்க படிக்க படிக்க உள்ளே போய் இந்த சம்ஸ்காரம் பலப்படும் அப்புறம் நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் ஒன்றும் ஒரு துக்கமும் நமக்கு வர முடியாது ஏன்னா சுக்கத்துக்கும் நம்ம அடிமை இல்லை துக்கத்துக்கும் அடிமை இல்லை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்குறோம் அவ்வளோதான் ஆகா விதித்தாத்து அந்நிய இப்போ நம்ம விதித்தாத்து அந்நியன்னா அறியப்பட்டிருக்கிற பொருள் இப்போ இந்த உலகத்தில் நம்ம அறியப்படுறதெல்லாம் அமெரிக்காவில் அறியப்படாத இருக்கலாம் அங்கே போய் அறியலாம் கேதார்நாத்துக்கு போகல கைலாசத்துக்கு போகலன்னா அங்கே போய் அறியலாம் அது அறியப்படுவதற்கு வேறானது எது புதுசாக வந்தாலும் சரி அறியப்படுவதற்கு வேறானது நீ என்னத்தை அறிஞ்சாலும் சரி அதுக்கு வேறானது சரி அப்போ அது அறியப்படாததா அப்படின்னா அறியப்படாததற்கும் வேறானது அதி அவிதி தாத்து அதோ அவிதி தாத்து அதி அது அறியப்படாததற்கும் வேறானது அது அறிந்ததற்கும் வேறானது அறியப்படுவதற்கும் வேறானது அறியப்படாததற்கும் வேறானது தோன்றி இருக்கிறது அறியப்படுவது தோன்றாதது அறியப்படாதது அறியப்படாது இனி வருங்காலம் நமக்கு தெரியும் வருங்காலத்தில் எத்தனை பேர் வரப்போகிறாங்க நமக்கு தெரியுமா தெரியாது அவர்களுக்கும் வேறானதுன்னா இனி வருங்காலத்தில் என்னெல்லாம் உற்பத்தியாக போகிறதோ அதல் அதற்கும் வேறானதுன்னா சென்ற காலத்தில் அறியப்பட்டது இப்பொழுது அறியப்படுவது இனி வரும்போது அறியப்பட போகிறது ஆனால் இப்பொழுது அறியப்படாதது ஆகா அறியப்பட்டதற்கும் அது வேறானது அறியப்படாததற்கும் அது வேறான் இப்படியும் போட்டுங்க அறியப்பட்டதற்கும் அது வேறானது அறிந்து கொண்டிருப்பதற்கும் அது வேறானது அறியப்பட போவதற்கும் அது வேறானது அறியப்படாததற்கும் அது வேறானதுதான் ப்ரெசன்டேஷன் அதிலேருந்து என்ன சொல்கிறார் இது சூன்யம் இல்லை ஒன்றுமே இல்லை மணிக்கணக்காக பேசுகிறாங்க சப்ஜெக்டு இல்லாமல் எத்தனை கிளாஸ் எடுக்கிறாங்கிற ஒரு சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்டு தான் இங்கே சப்ஜெக்ட் யார் சப்ஜெக்டு நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன் நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன் கேனோபனிஷத்தில் நீ என்ன படிக்கிறாய் நான் கேனோபனிஷத்தை படிக்கிறேன் கேனோபனிஷத்தில் நீ என்ன படிக்கிறாய் அப்படின்னு கேனோபனிஷத்தில் நான் என்னை படிக்கிறேன் நான் கேணோபனிஷத்தை படிக்கிறேன் நான்கிறது சப்ஜெக்ட் கேனோபனிஷத்தைங்கிறது ஆப்ஜெக்ட் படிக்கிறேங்கிறது வர்பு இல்லையா நான் கேணோபனிஷத்தை படிக்கிறேன் சரி கேனோபனிஷத்தில் என்ன படிக்கிறாயின் கேனோபனிஷத்தில் என்னை படிக்கிறேன் என்னைங்கிறது என்னது சப்ஜெக்ட் செகண்ட் கேஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காது சப்ஜெக்ட் என்னை படிக்கிறேன் அப்படி என்ன என்ன எப்படி படிக்க முடியும்னா இப்போ கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம் கண்ணாடியில் பார்க்குற போது கண்ணாடியை பார்க்குறோமா என்ன பார்க்குறேனா கண்ணாடியே பார்க்குறேன் கண்ணாடியை பார்க்குறபோது கண்ணாடியை பார்க்குறேன்னா என்ன பார்க்குறேனாண்ணா கண்ணாடியில் என்ன பார்க்குறேனா அப்போ கேனோபனிஷத்துங்கிற கண்ணாடியில் என்ன பார்க்குறேன் இங்கே ஒன்றுமே சப்ஜெக்ட் இல்லைன்னு இல்லை சப்ஜெக்ட்டு தான் இங்கே சப்ஜெக்ட் என்னை பார்த்து என்ன பண்ணிக்கிறேன் கண்ணாடியில் வந்து சாதாரணமாக முகத்தை பார்த்தா என்ன பண்ணிப்பேன் என்ன பண்ணிப்பேன் நான் தலையெல்லாம் சரியாக நமக்கு பிரச்சனையே இல்லை வார வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது ஆ நம்மள்ட்ட வந்து எவனால் சீப்பு தானே எப்படி இருக்கும் அது சில பேர் சாமி பூ வாங்கிட்டு போகிறீங்களாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் நல்லா விழா சாமி கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறான்னு நினச்சின்னு இருக்கான்னு நினைக்கிறேன் ஏதோ நினைப்பான்ப்போம் அவனுக்கு ஏதோ எல்லாம் வர்ற வரிசையாக வைப்பான் எங்களுக்கெலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில் இருக்கிறபோது இங்கே குருநாதருக்கு இன்னும் கிடச்சுன்னு இருக்கு அப்பப்போ கதவை தட்டுவாங்க சாரி வாங்கிக்கா சுவாமி இப்போ விசித்திரமாக இருக்கும் அப்புறம் வந்து கத தட்டுவாங்க மாமா நான் உங்களுக்கு பஜன் பாட்டி தட்டுமா என் கேட்க தெரிய வேண்ட சார் சொ யார படிக்கிறேன்னா என்னை தான் படிக்கிறேன் கேனோ எதுக்கு சொல்கிறேன் சும்மா ஜோக்காக இடையில் சொன்னேன் விஷயம் என்னென்னா கண்ணாடியை பார்த்து என்னை நான் சரி பண்ணிக்கிறேன் அது மாதிரி கேனோபனிஷத்தை படித்து என்னை பற்றின என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கிறேன் என்னை பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயமே முதல்ல இல்லை என்னை பற்றி ஊர் முழுக்க என்னமாக அபிப்பிராயம் இருக்குது ஆனால் என்னை எனக்கு அம்மாவும் சொல்கிற போதும் அப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோமோ தோன்றுது அப்போ என்னை பற்றி எனக்கு வந்து தெளிவான கருத்து இல்லை நான் ஏன் பிறந்தேன் வாழ்கிறேன் படித்த உடனே என்ன நான் சரி பண்ணு என்னை பத்தி நான் வந்து வியாபகாரிகளில் பாரமார்த்திகாங்க எல்லாரும் வியாபகாரிக திருஷ்டியில் யாரு பாரமார்த்திக திருஷ்டியில் யாருன்னு சொல்லி காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாடு ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு பாடிய சொல்லிய காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் ஒரே ஆனந்த உண்மை புரிஞ்சா ஆக எதுக்கு சொல்கிறோம் அவர் சொன்னார் இதை அறியவில்லை எப்படி சொல்லி கொடுப்பது என்று தெளிவாக தெரியவில்லை ஏனென்றால் அது அறிந்ததைக் காட்டிலும் வேறானது அது அறியாததைக் காட்டிலும் வேறானது என்று எங்கள் பெரியோர்கள் சொல்லி நாங்கள் அதை ஒருவாறு புரிந்து கொண்டிருக்கிறோம் இ சுஷ்ரும பூர்வேஷாம் குருணாம் விதுஷாம் சகாசாத்து சுஷ்ரும சம்பிரதாய போதக குருணாம் அப்படிலாம் சேர்த்துக்கலாம் இதி பூர்வேஷாம் சங்கராச்சார் எழுதுறார் பிரம்மச்ச ஏவம் ஆச்சாரிய உபதேச பரம்பரையாயேவ அதிகந்தவியம் ந தர்க்கத்தா வேர்டு கிளீனாக யூஸ் பண்ணுறார் ந தர்க்கத்தா ஊகிச்சு புரிஞ்சுக்கிறத விட்டுருங்கோ தெளிவாக சொல்கிறார் நீயா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லாம் அனாவசியமாக அவசப்படாதே அதனால் பிரம்மச்ச ஏவம் ஆச்சாரிய உபதேச பரம்பரையாயேவ அதிகந்தவியம் ந தர்க்கதா பிரவச்சன மேதா பகுஸ்ருத தப்போயாதிபயம் ஷுத்தவந்த பூர்வாச்சாரியம் வச்சனா வச்சும பூர்வாம்பாம் எங்களுடைய முன்னோர்கள் எனக்கு குரு சொல்லிக் கொடுத்துருக்கா ஆச்சாரவச்சனா நம்திரமச்சு வியாத்தவந்த விஸ்பந்த எங்களுக்கு இதி சுஷ்ரும பூர்வேஷாம் ஏ ஏன எவர்கள் நக எங்களுக்கு வியாஜக்ஷிரே நன்றாக விஸ்பஷ்டம் கதித்தவந்தாங்கிறார் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார் ந விம ந விஜானீம அன்னதேவ தத் விதித்தாத் அத்தோ அவிதித்தாது அதுன்னு சிஷியனை ரொம்ப சிந்திக்க வைக்கிறார் குருநாதர் ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்திரம் மனசோ மனஹான்னு சொல்லி எப்படி சிந்திக்க வச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் சிந்திக்க வச்சு சொல்கிறார் ஆனால் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிடாதே இப்படித்தான் எங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு இந்த உபனிஷத்து ஒரு நாளும் யாரும் ஆத்மாவை பிரம்மத்தை அறியப்படு பொருளாக நினைத்து விடாதீர்கள் அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை கைவல்ல நவநீதம் அதுதான் இங்கேயும் அறிபடும் பொருள் நீ அல்லை அரிபடா பொருள் நீ அல்லை அறிவே நீ உணர்வே நீ பிரஜானம் பிரம்ம தத்துவமசி ஆக இந்த மந்திரமானது குருமுகமாக இப்படி பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லுகிறது மறுபடியும் அது மாத்திரமில்லை இனி வரக்கூடிய மந்திரங்கள்லாம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாதான் நீ வழிபடுற வஸ்துவா பிரம்மன் இல்லை நீ தான் இந்த நீ பூஜை பண்ணுற வஸ்துவா பிரம்மன் இனிமே நீ பூஜைக்கு நீதான் என்ன சொல்கிறது பூஜ்யனாவது பூஜகனாவது பூஜ்யன் பூஜகன் எல்லாம் வியாபகாரிக திருஷ்டி பாரமார்த்திக திருஷ்டியில் பூஜ்ய பூஜக அபாவகா பூஜ்யம்னா என்ன பூஜிக்க தகுந்தது பூஜகான்னு அர்த்தம் பூஜிக்கத் தகுந்ததை பூஜிப்பவனுக்கு பூஜகன்னு பேர் பூஜிக்கத் தகுந்த பொருளை பூஜித்தால் அதற்கு பேர் தான் பூஜா ஆக பூஜ்ய பூஜக பாகவதம் பகவான் பக்தன்லாம் சொல்லுவாங்க தத்துவத்துக்கு போயாச்சுன்னா பகவானும் பாகவதம் பக்தனும் ஒன்று தான் இனிமேல் வரக்கூடிய மந்திரங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த அஞ்சு மந்திரங்களும் ஆத்மா பிரம்மம் என்பதை அழகாக உபதேசம் பண்ணுறது இப்போது தேக வெத்திரிக ஆத்ம தத்துவம் உணர்வுன்னு சொல்லிவிட்டேன் அப்போவே சொல்லிவிட்டேன் இந்த விஷயத்தை அதை எம்ஃபசைஸ் பண்ணுறது நீ உணர்பவன் அல்ல உணர்வே நீ உணர்பவன் என்னும் தன்மை உடல் மனம் இவைகளால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது உடல் மனம் இவைகளை கற்பித்து உன்னை உணர்பவனாகவும் கற்பித்து உன்னை ஒரு அல்பீவனாக காட்டி விட்டது மாயா சக்தி ஆகவே அந்த மாயையிலிருந்து விடுபடு மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே மாமேவ ஏ பிரபத்தியந்தேங்கிறதுக்கு அத்வைத சித்தாந்தப்படி வியாக்கியானம் என்ன மாமேவ ஏ பிரபத்தியந்தேன்னா நிர்ணம் பிரம்ம மாமேவெ பிரபத்தியே அபேதமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஜீவாத்ம பரமாத்மா அபேத ஜானந்தான் என்னது பிரம்ம பிரபத்தி நானும் பிரம்மனும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எங்கள் பிரயோஜனம் என்ன கிருஷ்ணசுரல்யா தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியயா மாமேவெய் பிரபன் மாயாமே தாம் தரந்தித்தே மாமேவ ஏ பிரபத்தியந்தே அந்த இடத்துல மாம்னா என்ன அர்த்தம் என்னைன்னு அர்த்தம் என்னைனா என்ன அர்த்தம் இப்போ என்னைனா யார் பிரபத்திய பிரபத்தி பண்ணுறவன் யார்லாம் கேள்வி வரும் அந்த இடத்துல நம்ம ஞானம்னு சொல்கிறோம் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஜானமேவ ஈஸ்வர சரணாகதி சரணாகதி என்பது அத்வைத சித்தாந்தப்படி பிரம்மனும் நானும் ஒன்று என்கிற ஞானமாகும் சரணாகதிங்கிறது ஆட்டிடியூடு கிடையாது ஃபேக்ட் நாலெட்ஜ் அப்படி நாம் அர்த்தம் பண்ணியிருக்கோம் நான் அடுத்த மந்திரத்தில் அப்புறம் பண்ணுறேன் ஹரிவோம் சேந்து சொல்லுங்க ஓம் ஆய்ந்து மமாங்காணி வாக் பிராண்சு மதோபலமிந்திரியாணி சர்வாணி நிராகுரியா மாம பிரம்ம நிராகரோத் அனராணமஸனே அூ தமேயுதர்மாஸ் ஹேமயி சத்து ஓம்ஷேய் அனந்தன்மங்கயி உதவி கோருவி நா செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி